அனைவருக்கும் நமஸ்காரம் இப்போ நம்ம கடந்த வகுப்புல மனம் உணர்வு இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அதை வந்து நம்ம ஒரு மேலோட்டமாக தான் பார்த்தோம் ரொம்ப டீப்பா போகலை கடந்த வகுப்புல இப்போ நம்ம இங்க வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க அறிவு மனம் உணர்வு அப்படின்னு நம்ம என்ன சொன்னாலும் சரி இங்கு இருப்பது ஒன்று மட்டுமே அது இறைவன் மட்டுமே அப்படிங்கிறது தான் நம்ம இங்க சொல்லப்படும் பாடத்தினுடைய சாராம்சம் அதாவது இந்த இறைவன் மட்டும் தான் இருக்கிறான் அவனே எங்கும் இருக்கிறான் எல்லாம் இல்லாமல் இருக்கிறான் அப்படிங்கும்போது எங்கிருந்து இந்த மனம் வந்திருக்க முடியும் எங்கிருந்து இந்த உணர்வு வந்திருக்க முடியும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே இறைவனுடைய வெளிப்பாடு அவனே தான் எல்லாமா இருந்து கொண்டு என்னென்ன சூழ்நிலைகளை எப்படி இப்படிலாம் மாத்துக்கணும் எப்படி மாறணும் அப்படிங்கிறது எல்லாமே செயல்பாட்டில் சக்தி வடிவமாக அவன் மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டு இப்ப சாஸ்திரத்தின்படி பிரம்மம் என்று செயலற்றது அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கோம் மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து மனம் சார்ந்து நம்ம அந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கோம் இந்த காரியத்தில் செஞ்சுட்டு இருக்கோம் இதெல்லாம் மனதளவு நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களுடைய அடிப்படையில நிறைய விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம் பொதுவா நம்ம வந்து இந்த மனிதப் பிறவியில வந்ததுனால தான் இந்த பகுத்தறியக்கூடிய தன்மையில நன்மை தீமைகளை பகுத்தறியும் போது மூன்று விஷயங்களை நாம கவனிக்கிறோம் அது நாம் தேடக்கூடிய இறைவன் மற்றொன்று இந்த உலகம் இன்னொன்று நான் அதாவது இந்த உலகம் அப்படிங்கிறது எப்படி வந்தது இந்த உலகத்தை படைத்தவர் யாராக இருக்க முடியும் படைப்பாளி என்று ஒருவன் இருப்பானா அவன் இறைவனாக இருக்க முடியுமா அப்படின்னு நாம் இறைவனையும் அதோடு சேர்த்துக்கிறோம் உலகத்தோட இறைவனையும் சேர்த்துக்கிறோம் ஸோ இந்த உலகத்தையும் படைத்த இறைவனையும் நாம் தெரிஞ்சுக்கிற நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூணாவது ஒரு விஷயம் இருக்கு அப்ப நான் எப்படிப்பட்டவன் நான் யார் அப்படிங்கிற ஒரு விசாரத்தை கூடயும் நாம வந்திருக்கோம் இப்ப சாதாரண கர்மகாண்டத்துல பக்தி வகையில போகக்கூடிய மக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா இப்ப ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படிங்கிற மாதிரி கோயில்களுக்கு போய் வழிபாடு பண்ணுவாங்க இப்ப இந்த கோயில்களுடைய வழிபாடு நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மன ஒருமைப்பாடு அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த காலத்துல கட்டப்பட்ட கோயில்களுடைய பிரகாரங்களே வந்து பாத்தீங்கன்னா பல தூரங்கள் நடந்து வந்துதான் கோயிலுடைய மூலஸ்தானத்துக்கு நுழைய முடியும் கோயிலுடைய சுற்று பிரகாரங்கள் வந்து ஒரு ஐந்து ஆறு அடுக்கு இருக்கும் கோயிலுக்குள்ள என்றால் உடனே நேரடியாக அந்த மூலஸ்தானத்துக்குள்ள போயிட முடியாது கோயிலுடைய சுற்று பிரகாரங்கள் நீங்க சுற்றி வரணும் சுற்றி வந்து அந்த மூலஸ்தானத்துக்குள்ள நீங்க போகிறதுக்கான வழி அமைச்சிருப்பாங்க அப்ப ஏன் அந்த மாதிரி ஒரு சுற்றுவழி வச்சிருக்காங்க அப்படி அவசியம் என்ன நேரடியா நான் மூலஸ்தானத்துக்குள்ள போகக்கூடாது அப்படின்னா இப்ப பல்வேறு உலக விவகாரங்கள் சிக்கிக் கொண்டிருக்கின்ற மனம் இந்த ஆலயத்துக்குள்ள வந்ததனுடைய நோக்கம் என்னன்னா இறைவனை பார்க்கணும் இறைவனை தரிசிக்கணும் அப்படிங்கிற ஒரு வியாழட்டிக்குள்ள தான் வந்து அந்த கோயிலுக்குள்ள நுழையது அப்ப அந்த வியாழட்டிக்குள்ள வந்து நுழையக்கூடிய அந்த மனம் அந்த இறைவன் திரும்புகின்றது அந்த பிரகாரத்தை சுத்தும் போது ஓ நான் அந்த இறைவனை பார்க்க போறேன் இல்லை கொஞ்ச நேரம் மூலஸ்தானத்தில் போறோம் அந்த மகானுடைய தரிசனம் எப்படி இருக்குமோ அவர் ஸ்ரீரங்கத்தில் படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பெருமாளை பார்க்கலாமா இல்லை திருப்பதியில் நிங்கிட்டு இருக்கிற மாதிரி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி மனம் எந்த தேவதைகளை எந்த தெய்வத்தை வழிபட விரும்புதோ அந்த தேவதையை மனதில் ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அதுலேயே ஒரு ஆர்வத்துல ஒரு சந்தோஷத்துல அந்த ஆலயத்தை சுற்று பிரகாரத்தை சுத்தி வந்துட்டு இருக்கும் சுற்றி வந்து கடைசியில் அந்த மும்பஸ்தானத்துக்குள்ள போய் இறைவனை பார்த்து ஒரு கற்பூர தீபாரதனை பார்த்த உடனே தன்னை மறந்து அப்படியே தன் நிலையற்ற நிலையில அந்த இறைவனும் இதுவும் ஒன்றாகிவிடக்கூடிய ஒரு சூழல் எல்லாருக்குமே உருவாகிருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அது அனுபவமாகவும் ஏன்னா அந்த ஒரு செகண்ட் அந்த ஒரு ரெண்டு செகண்ட் அப்படின்னு அவருடைய பக்குவத்தை கேட்டுற மாதிரி அங்கே நடைபெறுகின்ற அந்த செயல் தன்னை மறத்த தன்னுடைய இப்ப நான் மனிதன் நான் இந்த பதவி இந்த ஜாதி எல்லாத்தையும் மறந்து அந்த ஏக இறைவனோடு நாம் இரண்டரை காக்கின்ற ஒரு நிலைப்பாடை நம்ம அந்த கோயிலில் பார்க்கறோம் அனுபவமாக்கி இருக்கோம் ஆனா அந்த அனுபவம் நமக்கு ஒரு சுகத்தை கொடுக்குது ஏனா அது மாதிரி தன்னை மறந்து அந்த தெய்வத்தை நம்ம அணுகும் நமக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறதுனால தான் அடிக்கடி ஆலயங்கள் போகறத நம்ம விரும்புறோம் இது மாதிரி ஆலயங்கள் போவது போன்றே வழிபாட்டு முறைகள் நம்ம வச்சிருக்கோம் சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அதுல நிறைய பூஜைகள் புலஸ்காரங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனா இதனுடைய நோக்கம் தாத்பரியம் என்ன அப்படிங்கிறது ஞான மார்க்கத்துல வரும்போது நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் இவை எல்லாமே மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காகவும் மனம் தன்னை அறிந்து கொள்வதற்காகவே தயாரிக்கப்பட்ட விஷயங்கள் என்பதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் நாம் சவர்ண அஜானிகள் போலவே அறியாமையிலேயே மீண்டும் மீண்டும் அதே காரியத்தை செய்து கொண்டிருந்தா நம்ம அடுத்த படிநிலைக்கு போக முடியாது ஏன் அப்படின்னா இங்க பாடத்திட்டங்களுடைய உயிர் பரிமாணம் ஆறாம் அறிவு பரிமாணத்துக்குள்ள வந்திருக்கின்ற மனிதன் ஏழாம் அறிவு பரிமாணத்துக்குள்ள நுழையும் போதுதான் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியும் இங்கு பெரும்பாலான மனிதர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்களுடைய அடிப்படையில் இன்று நிறைய புதுமைகளை புகுத்திருக்காங்க அதாவது வழிபாட்டிலேயே நிறைய புதுமைகளை புகுத்தி இனி இந்த கோயிலுக்கு போய் முத பண்ணு அந்த கோயிலுக்கு போய் அந்த சாமிக்கு ஒரு இதை வாங்கி போடு இந்த மரத்தை போய் மஞ்சள் கயிறை கட்டு அந்த மரத்தில் போய் தொட்டில் கட்டு இது மாதிரி நிறைய சடங்கு சம்பிரதாயங்களை புகுத்தி ஒரு வியாபார நோக்கத்தில் வந்து மக்களை வந்து இன்னைக்கு அடிமைப்படுத்திட்டாங்களே தவிர உண்மையான இறைபக்தி அப்படி கிடையாது பக்தி அப்படின்றாலே அது அனஞ்ச பக்தின்னு தான் பேர் அதாவது இறைவன் வேறு நான் வேறு என்ற உரிமைகள் இல்லாத பக்தியை வந்து அனநிய பக்தின்னு சொல்லி நாரத பக்தி சூத்திரம் பேசுது இப்ப இந்த நாரத பக்தி சூத்திரம் இத்தனை பேர் படிச்சிருப்பாங்கன்னா ஒருத்தரும் படிச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பக்தினா என்ன கடவுள் போய் முறையிடுறதுதான் எனக்கு குடும்பத்தை நல்லா வச்சுக்கோ என் குழந்தைகோட்டை நல்லா பாத்துக்கோ எனக்கு தொழிலை நல்லா மேம்படுத்தி கொடு நிறைய சம்பாதிக்கணும் நோய் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற வேண்டுகளுக்காகத்தான் அவர்கள் ஆலயம் செல்கிறார்களே தவிர தன்னை அறிந்து கொள்வதற்காகவோ தன்னிலை அறிந்து இந்த உலகம் இந்த பிரம்மம் நான் என்பது யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவோ எந்த ஒரு மனிதனும் சத்தையோடு செயல்படவே கிடையாது என்பதுதான் இன்றைய நிலை என்று கூற வருகிறேன் அதற்காகத்தான் இந்த வகுப்பையும் நான் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் அப்ப இப்ப நம்ம என்ன பண்றோம் பக்திங்கிற முறையில தவறான காரியங்களை செஞ்சுட்டு இருக்கோம் பூஜைங்கிற முறையிலே தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் புரிதல் இல்லாமையே ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் ஜபதபங்கள் தியானம் மூச்சு பயிற்சி யோகா எல்லாமே ஒரு புரிதல் இல்லாமல் இன்றைய வருமானத்துக்காக மற்றவர்கள் கற்றுக் கொடுத்த விஷயங்களை கொண்டு அதில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோமே தவிர அதனுடைய தாத்பரியம் அதனுடைய நோக்கம் என்ன என்பது நாம் அறிந்து கொள்ள யாருமே தயாராக இல்லை அதனால்தான் பெரும்பாலான மனிதர்கள் இன்று வந்து கோயிலுக்கு போறது ஒரு விசேஷமாகவே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ சபரிமலைக்கு வந்து கார்த்திகை மாதம் மாலை போட்டா அது ஒரு சந்தோஷத்துக்காகவே ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்கு எதுக்காக சபரிமலைக்கு போறோம்னு தெரியாமையே ஒரு சந்தோஷத்தோடு போயிட்டு இருக்கிற கூட்டங்களை தான் இன்னைக்கு பார்க்குறோம் இதெல்லாம் வந்து அறியாமைதான் காரணம் அப்படிங்கிறது நம்ம சுட்டி காட்ட வேண்டியது ஏன்னா இங்கு வந்து அஜ்ஞானம் தான் அந்த அறிவை அறிவதற்கு தடையாக இருக்கின்றது இந்த அறியாமைதான் தன்னை அறிவதற்கு தடையாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் சாஸ்திரம் இங்கு அறிவுறுத்துகிறது சாஸ்திரம் கூற விஷயம் என்ன என்றால் எதை அறிந்து கொண்டால் வேறு எதையும் அறிய தேவையில்லையோ அதை அறிவதே அறிவு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லுது அப்போ நம்ம எதை அறிந்து கொள்ள வேண்டும் அந்த இருப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்ப அந்த இருப்பு எப்படிப்பட்டது நான் நான் என்று தன்னுள் ஸ்புரணமாகிக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொருவருக்குள்ளும் அது தன்னுள்ளே நான் நான் என்று ஸ்புரணமாகிக் கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த நான் என்பது என்னுடைய இருப்பு என்பதை அறியாமல் நான் என்பதை இந்த மனம் உடல் என்று அகங்காரத்திலே மனிதன் சிக்கிக் கொண்டிருக்கின்றான் மமகாரத்திலே சிக்கிக் கொண்டிருக்கின்றான் இதை கடந்த ஒரு உண்மை நிலையை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகின்றது இதை பல்வேறு மகான்களும் வழி வழியாக வாழையடிவாளையாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த பாடத்திட்டங்களை புரிந்து கொள்வதற்கும் ஒரு பிரத்யேக அறிவு தேவைப்படுகின்றது ஏனென்றால் எல்லாராலும் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது என்று கடந்த வகுப்பிலேயே நான் கூறியிருக்கின்றேன் புரிதல் என்பது ஒரு வயதனுடைய அடிப்படையிலும் தெரிந்து விஷயங்களின் அடிப்படையிலும் பக்குவமாக ஒவ்வொரு நிலைப்பாடுகள் உயர்ந்து வருகின்ற பொழுதுதான் மனிதன் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியும் இந்த சாதாரண மனிதப் பிறவிலேயே ஒரு ஐந்து வயது பையன் அறிந்து கொள்ள முடியாத விஷயத்தை ஒரு ஐம்பது வயது மனிதன் அறிந்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்களுக்குண்டான வித்தியாசத்தை நாம் பார்ப்பது போல மனிதப் பிறகு என்பது அறிவு பரிமாணத்தின் உயர் பரிமாணம் என்பதை நாம் நன்மை வேண்டும் எதன் அடிப்படையிலே அப்படி கூறுகின்றேன் என்றால் ஊரறிவு தாவரமாகிய மரம் செடி கொடிகளில் இருந்து மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு மிருகங்கள் ஆறாம் அறிவு பெற்ற மனிதன் என்ற உயர்ப்பரிமான அறிவுக்குள்ளே நாம் நுழைந்திருக்கின்றோம் என்கின்ற பொழுது இந்த பிரத்யேக அறிவு ஆறாம் அறிவு நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய அறிவை கொண்டு ஒரு மனிதன் நான் யார் என்று தன்னை விசாரிக்க ஆரம்பித்தான் மட்டும்தான் அவன் இந்த பிரம்மம் இந்த உலகம் நான் என்ற மூன்றுக்கும் விடை காண முடியமைத்தது மனம் போன போக்கிலே ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களை எல்லாம் சடங்கு சம்பிரதாயத்துக்குள்ளே சிக்கிக்கொண்டு வழிபாடு என்று எதையோ ஒன்றை பிடித்துக் கொண்டு அதில் ஏதோ ஒரு திருப்தி இருப்பது போல் அதை செய்து கொண்டிருந்தாலும் அதில் நிறைவு உண்டாகிவிட்டதா மனதிற்கு என்று கேட்டால் இல்லை என்று தான் கூற வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது கோயிலுக்கு போகின்றோம் அங்கு கடவுளை சந்திக்கின்றோம் அந்த நேரத்தில் நாம் நம்மை மறந்து ஒரு ஆனந்தத்தில் தான் அந்த இறைவனை நாம் வழிபாடு ஆனால் வீட்டிற்கு வந்தவுடனே நம்முடைய நிலைப்பாடு என்ன உலக விவகாரிகளுக்குள்ளே சிக்கிக்கொள்கின்றோம் கோவப்படுகின்றோம் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றோம் பிரச்சனைகளை பெரிதப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் மீண்டும் மனம் வேதனைக்கு உட்படும் போது என்ன தோன்றுகின்றது என்றால் மீண்டும் ஆலயத்திற்கு போய் நாம் உறங்கிட வேண்டும் நம்முடைய கஷ்டங்களை அவன் தீர்த்து வைப்பான் அதனால் நான் கோயிலுக்கு போய் வருகிறேன் என்று சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகின்றேன் வெள்ளிக்கிழமை நான் அம்பாள் கோயிலுக்கு போகின்றேன் என்று ஒவ்வொரு கடவுளையும் நம்ம பிரித்தி வைத்துக் அந்தந்த ஆலயங்களுக்கு சென்று வருகின்றான் அதற்கு உறுதுணையாக நம்மிடம் புகுத்தப்பட்ட ஒரு பிரத்யேக விஷயம் என்ன என்று கேட்டால் ஜோதிட சாஸ்திரம் இந்த ஜோதிட சாஸ்திரம் சித்தர்களால் உண்டாக்கப்பட்டது இது மிகப்பெரிய உயரிய வானவியல் சாஸ்திரம் இது மனிதர்களுக்காக எழுதப்பட்டது இது மகான்கள் இந்த பிரபஞ்சத்திலே ஒவ்வொரு கோள்களும் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த பூமியிலிருந்து எத்தனை தொலை தூரம் சூரியன் இருக்கிறது சந்திரன் இருக்கின்றது என்று கிரகங்களை பற்றிய ஆராய்ச்சிகளிலே அவர்கள் தன்னுள்ளே உணர்ந்த உண்மைகளை எடுத்து எழுதிய வானவியல் சாஸ்திரம் ஜோதிடம் ஜோதிஷம் என்றால் ஒளியை அந்த இறைவனை தெரிந்து கொள்வதற்கான ஒரு சாஸ்திரம் ஆனால் நாம் என்ன செய்து விட்டோம் என்றால் நம்முடைய குறுக்கு புத்தியிலே மனித புத்தியிலே அதை மனிதர்களுக்காக மாற்றி அமைத்துக் கொண்டு இன்று அதிலே வருமானம் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே சனிக்கிழமை நீங்கள் வந்து திருநள்ளாறு சென்று காரியத்தை செய்து விட்டீர்கள் என்றால் சனி உங்களுக்கு அருளை அள்ளி கொடுத்து விடுவான் என்று கூறுகிறார்கள் அந்த அடிப்படையிலே ஒரு கூட்டம் திருநள்ளாறு போகின்றது அங்கு போய் ஒரு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து விட்டு வாங்க வெளியே விற்கின்ற உணவுப் வாங்கி ஏதோ கடமைக்கு ஜோதிடர் சொல்லிவிட்டார் என்பதற்காக சனி பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு பொட்டலத்தை வாங்கி அங்கு வெளியே உட்கார்ந்திருக்கின்ற ஒரு முதியோருக்கு கொடுத்து விட்டு வருகின்றது ஆனால் அவர்கள் சென்ற பிறகு அந்த முதியவர் அந்த பொட்டலத்தை பிரித்து பார்த்தவுடனே அதில் இருக்கின்ற உணவு கெட்டு போயிருக்கின்றது ஏனென்றால் அந்த உணவை கொடுத்த வியாபாரி அங்கு இதற்காகவே கடை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கின்றனர் ஏனென்றால் அவருடைய நோக்கம் அதாவது நான்கு நாள் முன்பு செய்யப்பட்ட உணவாக இருக்கட்டும் இரண்டு நாட்களுக்கு முன்பு செய்யப்பட்ட உணவாக இருக்கும் தர்மத்திற்கு உண்மையான தர்மத்தின் அடிப்படையில் யாரும் வாங்கி தரப்போவதில்லை ஏதோ நம்ம ஜோதிடர் சொல்லிவிட்டார் கடமைக்காக நான் கோயிலுக்கு போகிறேன் அங்கு வழிபாடு பண்ணுகின்றேன் அதை எடுத்து நான் ஒப்படைத்து விட்டு வருகின்றேன் என்ற ஒரு எண்ணத்திலே தான் இதை செய்கின்றோமே தவிர நம்முடைய சுயநிலத்திலே தான் இதை செய்கின்றோமே தவிர உண்மையான அன்பிலே ஆனந்தத்திலே நாம் அதை தானம் செய்தோமா என்றால் நிச்சயம் கிடையாது ஏனென்றால் இங்கு ஆனந்தத்திலே அன்பிலே நீங்க செய்ய வேண்டும் என்றால் திருநள்ளாறு போக வேண்டியதில்லை என்று நான் கூறுகிறேன் இருக்கின்ற இடத்திலிருந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய இயல்பான அன்பிலே ஆனந்தத்திலே யாருக்கு எதை கொடுத்தாலும் அது சந்தோஷத்தை கொடுத்து விடுமே ஆனால் நாம் அப்படி செய்கிறோமா என்றால் இல்லை நாம் என்ன செய்கின்றோம் என்றால் சடங்கு சம்பிரதாயங்களுக்குள்ளே சிக்கிக்கொண்டு ஜோதிடர் ஒன்று சொல்லிவிட்டால் அதற்காக நான் பரிகாரம் செய்யப் போகின்றேன் என்று பல பாவங்களை மேலும் சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் நான் இங்கு சுட்டிக்காட்டவும் விரும்புகின்றேன் இது நம்முடைய அறியாமை என்பதை அறிந்து கொள்ள அஜானம் நம்மிடத்திலே மிதமிஞ்சி ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது அது வெளிப்புறத்திலே இருக்கின்ற மற்றவர்களால் அதிகம் திணிக்கப்பட்டிருக்கின்றது குழந்தை முதல் கொண்டு இன்றைய ஒவ்வொருடைய வயது வரைக்கும் என்னென்ன விஷயங்களை நாம் புறத்திலிருந்து ஏற்றி வைத்துக் கொண்டோமோ அதையெல்லாம் உண்மை என்று அப்படியே ஒப்புக்கொண்டு நாம் நடைமுறைப்படுத்துவதால் தான் பல்வேறு சிக்கல்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் இங்கு சாஸ்திரம் எதை கூறி என்றால் நீ எதை அறிந்து கொண்டால் வேறு எதையுமே அறிய தேவையில்லையோ அதை அறிந்து கொள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறது அப்பொழுது நாம் எதை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் இந்த பிரம்மம் நான் என்ற மூன்று விஷயங்களிலே எனக்கு உண்மையில் தெரிந்தது என்ன நான் இருக்கிறேன் என்பது எனக்கு உண்மையில் தெரிகிறது பிரம்மத்தை நான் முன்பின் பார்த்ததில்லை இந்த உலகத்திலே கூட இப்பொழுது நான் இருக்கின்ற இந்த இடம் தான் எனக்கு தெரியும் அமெரிக்காவோ ஆப்பிரிக்காவோ எப்படி இருக்கின்றது அங்கே போய் பார்த்தால்தான் தெரியும் அல்லது போய்விட்டு வந்தவர்கள் சொல்வதை வைத்துக் தான் நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்தை ஒட்டுமொத்த உலகத்தை நாம் சுத்தி விட்டோமா என்றால் கிடையாது ஏன்னென்றால் இந்த உலகம் என்பது இந்த மொத்த பிரபஞ்சம் சூரியன் சந்திரன் கோடானு கோடி கோள்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கின்றது அதில் எங்கெல்லாம் நாம் பயணம் செய்து பார்த்து விட முடியும் அப்பொழுது நம்ம உலகத்தை பற்றி நமக்கு முழுமையாக தெரியாது பிரம்மத்தை பற்றி நமக்கு முழுமையாக தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரியும் என்ன என்றால் நான் இருக்கிறேன் என்பது நமக்கு நிச்சயமாக தெரியும் இதைத்தான் சாஸ்திரம் சுட்டிக்காட்டுகிறது நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று உன்னை நீ அறிந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா நீ யார் என்பதை ஒன்று நாளாக விசாரித்து பார்த்தாயா நீ எப்படிப்பட்டவன் அப்படி என்பதை சாஸ்திரம் நமக்கு எடுத்து உபதேசிக்கின்றன இதை சொல்வதற்காகத்தான் இத்தனை சாஸ்திரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இத்தனை மகான்களும் வந்து போயிருக்கின்றார்கள் ஆனால் மனிதன் இதை அறிந்து கொள்ள தயாராகவே இல்லை அவரவர்கள் போக்கில் மனம் போன போக்கிலே போய்கொண்டிருப்பதை தான் விரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் மற்ற சமாச்சாரங்களில சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதிலிருந்து விடுபடவும் மறுக்கின்றார்கள் ஏனென்றால் ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் அந்த பத்தாம் வகுப்புக்குள்ளேயே தான் இருக்க விரும்புகின்றானே தவிர மேற்கொண்டு பிளஸ் ஒன் வந்து நம்ம கிராஜுவேஷனுக்கு போகணுங்கிற எண்ணமே அவனுக்கு இல்லை எதன் அடிப்படையில சொல்லுகின்றன என்றால் இப்பொழுது பூஜையில் சிக்கிக் கொண்டிருந்தாலும் சரி ஆலய வழிபாட்டில சிக்கிக்கொண்டிருந்தாலும் சரி அந்த வகுப்பிலிருந்து மேல்நிலை வகுப்புக்கு வருவதற்கு தயாராக இல்லை அந்த மாணவன் என்பதை தான் நான் இங்க சுட்டி காட்டுகின்றேன் ஏனென்றால் இங்கு நீங்கள் எதை செய்து கொண்டிருந்தாலும் அந்த செயலில் ஒரு சந்தோஷம் உண்டாகின்றது நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அந்த சந்தோஷம் எவ்வளவு நேரம் நீடிக்கின்றது அந்த காரியத்தை இருக்கின்ற வரைத்தான் நீடிக்கின்றது அந்த காரியத்தை விட்டு மற்ற காரியங்கள் நாம் இறங்கி விட்டோம் என்றால் அந்த சந்தோஷம் போய்விடுகின்றது உலக விவகாரங்கள் நம்மை ஆதிக்கம் செலுத்துகின்றது அதனால் நாம் மனதளவிலே பல்வேறு விஷயங்களால் பாதிக்கப்படுகின்றோம் அல்லது சில சந்தோஷங்களால் ஆடப்படுகின்றோம் ஆக நாம் மனதிலே தான் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம் அதே போன்றத்தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இந்த வேதாந்த விஷயங்களையும் பழித்து விட்டு அகம் பிரம்மாஸ்மி என்ற ஒரு விஷயத்தை மனதிலே ஏற்றி வைத்துக் கொண்டு நான் அந்த பிரம்மமாகவே இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டிருக்கின்றோமே தவிர அந்த பிரம்மா அனுபவம் எப்படிப்பட்டது அது எந்த நிலையில் இருக்கின்றது அதை பற்றி மகான்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை யாருமே தெரிந்து கொள்ள தயாராக இல்லை அதுபோன்றுதான் இன்றைய மனிதர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றனர் இங்கு இந்த பாடத்திட்டத்திலே நான் சொல்ல வருகின்ற விஷயம் என்ன என்று கேட்டீர்கள் என்றால் நான் யார் என்று ஒரு மனிதன் தன்னை விசாரிக்க ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் தன்னால் வெளிப்பட்ட இந்த உலகம் பிரம்மம் எல்லாமே விடை காண முடியும் இப்போ நான் இருப்பதனால்தான் இந்த உலகம் இருக்கின்றது நான் இருப்பதனால் தான் இறைவன் இருக்கின்றான் ஏனென்றால் நான் இல்லாவிட்டால் இறைவன் இல்லை நான் இல்லாவிட்டால் இந்த உலகம் இல்லை எப்படி இதை உறுதியாக சொல்கின்றீர்கள் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நீங்கள் இரவு உறங்கும் போது ஆழ்ந்த உறக்கத்திலே நீங்கள் இந்த உலகத்தையும் பிரம்மத்தையும் எங்கு கண்டீர்கள் நீங்கள் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் அப்பொழுது பிரம்மம் என்பவர் யார் இந்த உலகம் என்பது எங்கிருக்கிறது உங்களால் கூற முடியாது ஏனென்றால் ஆழ்ந்த உறக்கத்திலே நீங்கள் எங்கிருக்கின்றார்கள் உங்களுக்கே தெரியவில்லை உங்களையே உணர முடியாத ஒரு அவல நிலையிலே நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த நிலைப்பாட்டிலே நாம் எங்கு நம்மையும் அறிந்து கொண்டு பிரபஞ்சத்தை தெரிந்து கொண்டு பிரம்மத்தை தெரிந்து கொள்ள முடியும் என்றால் சாத்தியமாகாது என்பதுதான் இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஆக நீங்கள் உண்மையிலேயே இறைவனை இந்த உலகத்தை நான் என்பது என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் அதற்கு சரியான வழிமுறைகளை கடைபிடித்தாக வேண்டும் பயண பாதையை சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் இங்கிருந்து நீங்கள் டெல்லிக்கு பயணம் செய்கிறேன் என்று கிளம்பிவிட்டு இடையிலே சிதம்பரத்திலேயோ அல்லது மற்ற ஊரில் நின்று கொண்டால் நீங்கள் டெல்லி சென்று சேர முடியுமா என்றால் சாத்தியமாகாது ஏனென்றால் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அங்கிருக்கின்ற ஒரு அழகிலே மயங்கி நீங்கள் சிக்கிக்கொண்டது போல உங்களுக்கு ஏற்றுமிக்கப்பட்ட எண்ணங்களிலே நீங்கள் சிக்கிக்கொண்டிருக்கின்றீர்கள் வழிபாடுகளிலும் சரி பூஜை புனஸ்காரங்களிலும் சரி ஜபதபங்களிலும் சரி பிராணாயாமம் யோகாசனம் போன்ற எந்த கர்ம காண்டங்களில் நீங்கள் சிக்கிக்கொண்டிருந்தாலும் அது உங்கள் மனதை சுத்தி செய்வதற்காக கொடுக்கப்பட்டவைத்தானே தவிர மன தூய்மை உண்டானால் என்ன நடக்கும் என்ற அந்த புரிதலுக்கு நாம் வந்தே ஆக வேண்டும் என்பதுதான் இங்கு நான் அறிவுறுத்த விரும்புகின்றேன் ஆக மனமடங்க கல்லார்க்கு வாயன் பராபரமே என்கின்றார் தாய்மானவர் சுவாமியிடம் ஏன் அவர் அப்படி சொல்கின்றார் மனதை அடக்க வேண்டும் மனதை இறக்க வைக்க வேண்டும் என்று ஏன் கூறுகின்றார்கள் மகான்கள் மனம் என்பது மற்ற எண்ணங்களால் ஆளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஏற்று எண்ணங்களிலே சிக்கிக் அதை பற்றி விசாரத்தில் ஈடுபடுகின்ற பொழுது ஒன்று மட்டுமே அது அறிவு மட்டுமே உணர்வு மட்டுமே மனம் உணர்வு இதை எப்படி நான் உணர்ந்து கொள்வது ஒரு வகுப்பின் கேள்வியும் அதை பற்றியும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அதாவது மனம் உணர்வு அறிவு அப்படிங்கறதெல்லாம் நாமங்களால் தான் பிரித்து கொண்டிருக்கின்றது ஒன்று மட்டுமே அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளும்போது இப்போ ஒரு அறிவு அதாவது உணர்வு சொல்லக்கூடிய அந்த இறைவன் எங்கு இருக்கிறான் எப்படி இருக்கிறான் என்றால் நான் நான் என்று ஒவ்வொரு உடலுக்குள்ளே ஸ்மரணமாகிக் கொண்டிருக்கின்றான் தன்னுடைய காரியங்களையும் தன்னுடைய செயல்களையும் ஒவ்வொரு விஷயங்களையும் அவன்தான் அந்த ஸ்புரணமாகிக் கொண்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றான் சக்திமயமாக அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றான் இப்பொழுது ஐந்து அறிவுக்கு உட்பட்ட ஜீவராசிகள் வரை நான் அந்த இறைவன் தான் என்பதை உணர்ந்து கொள்ள முடியாது அறிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் அவைகளுக்கு அதற்குண்டான பக்குவம் கொடுக்கப்படவில்லை ஆனால் மனித பிறவியிலே மிக அரிதான இந்த மனித பிறவியிலே அதற்குண்டான பக்குவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலே நாம் நம்மை விசாரித்து பார்க்கின்ற பொழுது இப்ப நான் நான் என்று கூறிக்கொண்டிருக்கின்றேனே அப்பொழுது நான் மனமா அல்லது உணர்வா அல்லது அறிவா என்று நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தீர்கள் என்றால் உண்மையிலேயே நான் என்று கிளம்புவது அந்த அறிவு தான் இங்கு வெளியே கிளம்புகிறது அதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இதை எப்படி நாம் தெரிந்து கொள்ளலாம் என்றால் இப்பொழுது நீங்களும் உங்கள் நண்பர்களும் உங்கள் வீட்டில உட்கார்ந்து பேசிக் மாலை நேரம் மின்விளக்கு திடீர் என்று துண்டிக்கப்பட்டு விடுகிறது அங்கு முழுமையான இருள் சூழ்ந்து விடுகிறது அந்த இருளிலே எதிரில் அமர்ந்திருக்கின்ற நண்பர்கள் உங்களுக்கு தெரியவில்லை வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் எதுவுமே தெரியவில்லை யார் எங்கிருக்கின்றார்கள் என்று தெரியாத ஒரு ஆழ்ந்த இருளிலே நான் இருக்கிறேன் என்பது உங்களுக்கு நிச்சயம் தெரியும் ஏனென்றால் உங்களை இன்னொருவர் சுட்டி காட்ட வேண்டியதில்லை ஆனால் உங்கள் நண்பரையோ உங்கள் வீட்டில் இருக்கின்ற ஒரு பொருளையோ நீங்கள் நிச்சயமாக வேறொரு உபாதையின் மூலமாக அல்லது வேறொரு கருவியின் மூலமாகத்தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஒரு டார்ச் லைட் எடுத்து வெளிச்சத்தை பரப்பி அந்த இடத்தில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள இன்னொரு பொருள் தேவைப்படுகின்றது ஆனால் அந்த இருளிலும் நான் இருக்கிறேன் என்பதை மற்றவர்கள் நமக்கு சுட்டிக்காட்ட வேண்டியதில்லை அப்பொழுது நான் இருக்கிறேன் என்ற என்னுடைய ஸ்ஃபுரணம் என்னுடைய இருப்பு எதுவோ அதுதான் என்னுடைய உண்மை ஸ்வரூபம் அதுதான் என்னுடைய உண்மை நிலை என்னுடைய யதார்த்தம் ஆனால் அதை நான் ஏன் எப்பொழுதுமே அறிய முடியாமல் இருக்கின்றேன் என்றால் ஏற்று வைத்துக் கொண்ட எண்ணங்களினாலே நான் ஆளப்பட்டுக் கொண்டிருப்பதினாலே என்னுடைய இருப்பை நான் அறியாமலேயே மனதின் காரியங்களை செய்து கொண்டிருப்பதனால்தான் என்னுடைய சொருபத்தை என்னால் அனுபவமாக்க முடியவில்லை என்று நான் இங்கு கூற வருகின்றேன் இதைதான் மகான்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் அதாவது எவர் ஒருவர் தன்னுடைய இருப்பிலேயே எப்பொழுதும் இருக்கின்றாரோ அவர் தனியாக சமாதி பயில வேண்டியதில்லை இப்பொழுது அந்த இருப்பிலேயே இருப்பதற்கு பெயர் சகஜ சமாதி என்னு பெயர் சகஜ சமாதி என்றால் சமாதி என்பதற்கு அர்த்தம் என்ன என்று கேட்டீர்கள் என்றால் சமம் பிளஸ் ஆதி ஆதி என்றால் அந்த மூலத்துக்கு சமமான நிலைப்பாடு அந்த இருப்புக்கு சமம் என்பது அர்த்தம் அப்போ இங்கு சமாதி என்றால் ஆதியுடன் நான் சமமாக இருக்கிறேன் அதுவேதான் நான் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சமாதி நிலையை நீங்கள் என்ன யோகா செய்தாலும் பிராணாயாமம் செய்தாலும் பயிற்சிகள் செய்தாலும் புறத்திலே செய்யப்படக்கூடிய காரியங்களாகத்தான் அது இருக்குமே தவிர அகத்திலே நான் இருக்கிறேன் என்ற சகஜ நிலையில் நீங்கள் எப்பொழுது வந்து விடுகின்றீர்களோ அதற்கு பெயர் சகஜ சமாதி இதுதான் சமாதியிலேயே இந்த வகுப்பிலே நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இவ்வளவு விரிவாக இந்த வகுப்பை நான் கொண்டு சென்று கொண்டிருக்கேன் இப்பொழுது நான் போதிக்கக்கூடிய இந்த விஷயம் சகஜ சமாதியை பற்றித்தான் உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றேன் இந்த வகுப்பிலே எந்த பயிற்சி முறையும் கிடையாது எந்த ஜபதபங்களும் கிடையாது எந்த பூஜைகளும் புனஸ்காரங்களும் கிடையாது எந்த ஆலய வழிபாடும் கிடையாது ஏனென்றால் அவைகளெல்லாம் மாணவனின் அடிப்படை பாடத்திட்டங்கள் ஒன்றாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு கிராஜுவேஷன் வரைக்கூடிய பாடத்திட்டங்கள் இந்த பாடத்திட்டம் நான் கடந்த வகுப்பிலே கூறியது போல பிஹெச்டி பாடத்திட்டம் அதாவது ஒரு டாக்டரேட் பட்டத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய படிப்பை அதோடு நிறைவு செய்யக்கூடிய ஒரு திட்டம் இதற்கு மேல் இங்கு ஒன்றும் படிப்பதற்கு இல்லை அந்த ஒரு சூழ்நிலையிலே தான் நான் இந்த பாடத்திட்டத்தை எடுத்துக்கொண்டிருப்பதினாலே இங்கு நன்கு உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் பாடத்திட்டத்தினுடைய முறுதலை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் சரியாக புரிந்து கொள்ளாமல் இந்த பாடத்திட்டத்தில் வந்தாலும் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் மனம் என்பது அவ்வளவு எளிதாக எல்லா விஷயங்களும் உள்வாங்கிக் கொள்ளாது ஏற்றுக்கொள்ளாது அது ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிற எண்ணங்களில் சிக்கிக்கொண்டிருப்பதினாலே அவ்வளவு எளிதாக விடுபடவும் ஒப்புக்கொள்ளாது என்று கூறுகிறேன் இப்பொழுது நான் ஜோதிடத்தை பத்தி பேசும்போது பெரும்பாலானவர்களால் ஒப்புக்கொள்ள முடியாது ஏனென்றால் இப்படி நடக்கின்றதே அப்படி நடக்கின்றதே நான் என்னுடைய ஜோதிடத்திலே சுக்ர திசை நடக்கும்போது பணம் அள்ளி கொட்டும் என்று கூறினானே அள்ளி கொட்டியதே சனி திசை நடக்கும்போது எனக்கு கஷ்டம் வரும் என்று சொன்னானே அது மாதிரியே நடந்தது அப்படின்னு நீங்கள் சொல்ல வந்தீர்கள் என்றால் அப்படித்தான் நடக்கும் ஏனென்றால் மனம் தானே ஏற்றுவிக்கப்பட்ட எண்ணங்களுக்கு ஏற்றவாறு ஏங்கி கொண்டிருக்கிறது அதாவது மனம் போல் வாழ்வு எண்ணம் போல் வாழ்வு என்று ஏன் பெரியவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்றால் ஒரு ஜோதிட இடத்துல நீங்கள் போகும் பொழுது உங்களுக்கு சனி தசுவை நடக்கிறது நீங்கள் எதை தொட்டாலும் தொடங்காது என்று ஒரு வார்த்தை அவன் உங்களிடத்துல ஏற்றி வைத்து விட்டான் என்றால் மறுநாளிலிருந்து நீங்கள் எதை தொட்டாலும் தொடங்காது ஏனென்றால் உங்களுடைய மனம் அதில் சிக்கிக் கொண்டு விட்டது அப்பொழுது நீங்கள் எந்த காரணம் செய்தாலும் அங்கு உங்களுக்கு தோல்வி நடக்கும் நீங்கள் எதோடு ஒப்பிடுவீர்கள் என்றால் அந்த ஜோதிடர் சொல்லிவிட்டார் அதனால் எனக்கு தோல்வி நடக்கிறது என்று நீங்கள் அதோடு ஒப்பிட்டு ஏற்றுக்கொள்வீர்கள் அவ்வாறு சுக்கரதிசை நடக்கிறது உங்களுக்கு அமோகமான இது நடந்து கொண்டிருக்கிறது எதை தொட்டாலும் தொடங்கும் என்று சொன்ன ஒரு காரியத்தை செய்த உடனே ஒரு வெற்றி கிடைத்த உடனே ஓ இது இந்த ஜோதிடம் சொன்னதனால்தான் நடக்கிறது பின்னாடி சுக்கரதிசை நடத்தினால் வெற்றி உண்டாகிவிட்டது இனிமேல் நான் எதை தொட்டாலும் வெற்றி வெற்றின்னு என்று அந்த மனதிலே வெற்றிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் வலுப்படுத்தி கொண்டு இயங்கி கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு தானாகவே வெற்றிகள் வந்து குவிகின்றது தோல்வியும் அப்படித்தான் இனிமேல் எனக்கு சரிப்பட்டு வராது ஜோதிடத்துல சொல்லிவிட்டார்கள் எனக்கு இனிமேல் எதிர்த்தொட்டால் தொடங்காது என்று நினைத்து விட்டீர்கள் என்றால் தோல்வி உங்களை வந்து சூழ்ந்து விடுகிறது ஆக இங்கு நீங்கள் என்ன அடிப்படை விஷயத்தை புரிந்து வேண்டும் என்றால் நீங்கள் எதுவாக நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகின்றீர்கள் என்பதைத்தான் சாஸ்திரம் உபதேசிக்கின்றது ஆக மனம் எதிர் சிக்கிக் கொண்டிருக்கின்றது பாருங்கள் நம்முடைய மனதிலே ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிற எண்ணங்களிலே சிக்கிக் கொண்டிருக்கின்றது அதிலிருந்து நாம் முதலில் விடுபட வேண்டும் நம்மை மற்றவர்கள் எண்ணங்களால் ஆள்வதற்கு நாம் அனுமதிக்க கூடாது ஏனென்றால் நான் அதுவாகவே இருக்கிறேன் என்ற அந்த இருப்பின்குள்ளே அந்த ஏகாந்தத்துக்குள்ளே நாம் என்று வந்து விடுகின்றோமோ அப்பொழுது என்னால் தான் எல்லாமே படைக்கப்பட்டிருக்கிறது என்னால் தான் எல்லாமே ஆளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்ற புரிகள் நம்மிடம் உண்டாக வேண்டும் அதைத்தான் நான் இங்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறிக்கொண்டிருக்கின்றேன் ஆக அகம் பிரம்மாஸ்மி என்ற ஒரு பா அறிவு அளவிலே ஏற்று வைத்துக் ஒரு எண்ணமாக இருந்து விடாமல் நான் பிரம்மம் என்றால் என்னுடைய உண்மை நிலை என்ன என்னுடைய இருப்பு எப்படிப்பட்டது என்று பார்த்தீர்கள் என்றால் நான் எதிலும் சங்கமிக்காதவன் அசங்கன் நிர்குணம் நிரஞ்சனம் நிர்மலம் நிரீசம் என்று என்னை பற்றி மிகப்பெரிதாக சாஸ்திரம் கூறுகின்றதே அப்பொழுது நான் எதிலும் சம்பந்தப்படாத இருக்கின்ற நான் எப்படி இவ்வளவுத்திலும் சிக்கிக்கொண்டிருக்கின்றேன் என்று நீங்கள் உங்களுக்குள்ளே சுய பண்ணும் பொழுது நீங்கள் உணர்வு அறிவுமயமாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றீர்கள் ஆனால் உங்களிடம் இருந்து வெளிப்பட்ட விவகாரங்கள் எல்லாம் சக்தி வடிவமாக ஏற்கனவே வெளிப்பட்டு விட்டது அதனுடைய செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதை நீங்கள் மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டாம் என்றுதான் கூற வருகின்றேன் இப்பொழுது இந்த உடல் வந்துவிட்டது இந்த உடலிலே நிறைய எண்ணங்கள் ஏற்றி விட்டது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்றால் இந்த உடல் செயலற்ற நிலைக்கு வர வேண்டும் நான் பிரம்மமாக அப்படியே நிஷ்டையில் உட்கார்ந்து விட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அது நடக்காது என்று கூறுகின்றனர் ஏனென்றால் ியதி இருக்கின்றது இந்த உலகத்திலே பிரபஞ்சத்திலே வந்து போகின்ற ஒவ்வொரு பொருள்களுக்கும் ஒரு நியதி இருக்கின்றது அதே ரித்தம் என்று சாஸ்திரத்திலே கூறப்படுகின்றது அதாவது இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்க வேண்டும் என்று வரையறுக்கப்பட்ட வரையறைக்குள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே இந்த பிரபஞ்சத்திலே ஒரு அங்கமான உடல் வந்து அந்த உடலுக்கு ஒரு நியதி இருக்கின்றது அது வளர்ந்து தேய்ந்து ஒரு இல்லாமல் போக வேண்டும் அதுதான் அதனுடைய நியதி அந்த நீதியை நாம் அனுமதிக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே அந்த உடல் தளர்ச்சியை அடையலாம் அந்த உடல் காரியங்களில் ஈடுபடலாம் அந்த உடல் நோய்வாய்ப்படலாம் அந்த உடல் ஒரு நாள் இல்லாமல் போகலாம் ஆனால் நான் அந்த உடல் அல்ல அந்த உடல் செய்கின்ற காரியங்கள் இதை இப்படி செய்ய அதை எப்படி சென்று மற்றவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களின் அடிப்படையிலே செய்கின்ற செயல்களுக்கு காரணமான மனம் நான் என்பதை நீங்கள் எப்பொழுது இந்த பாடத்திட்டங்களிலே வந்து அறிந்து கொள்கின்றீர்களோ அப்பொழுது உண்மையில் நான் யார் என்ற நீங்கள் விசாரம் செய்கின்ற பொழுது அகம் பிரம்மாஸ்மி நான் அந்த பிரம்மமாகவே இருக்கிறேன் நான் அந்த அறிவு என்று தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அந்த விஷயம் அந்த நாலெஜ் ஒரு ஏற்று வைக்கப்பட்ட அறிவாகத்தான் உங்களிடம் இருக்கிறதே தவிர ஏன் அனுபவத்திற்கு வர முடியவில்லை என்றால் உங்களிடம் மனதளவிலே மீண்டும் மீண்டும் அந்த எண்ணங்கள் எழுந்து கொண்டு அதில் சிக்கிக்கொண்டே இருப்பதுதான் காரணம் இப்ப இந்த இடத்துல நாம் எப்படி மனதை கடந்து அந்த உணர்வாக மாற வேண்டும் என்பதைத்தான் இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இப்பொழுது நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் உணர்வுக்கும் மனதிற்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள் அதாவது கடந்த முறை கூறியது போலவே இப்பொழுது இருட்டில் நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது நான் இருக்கிறேன் என்பது உங்களுக்கு நன்கு தெரிகிறது மற்றவர்கள் இருப்பது பார்க்க முடியவில்லை ஏனென்றால் புலன்கள் நீங்கள் மற்றவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதை ஆராய்ச்சி செய்து உங்களால் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை காரணம் என்ன புலன்கள் காரணம் ஆனால் உணர்வுக்கு புலன்கள் அவசியம் இல்லை அறிவுக்கு புலன்கள் அவசியம் இல்லை நான் இருக்கிறேன் என்பதை கண்களின் வழியாக தெரிந்து கொள்ள வேண்டுமா காதுகள் வழியாக தெரிந்து கொள்ள வேண்டுமா மூக்கின் வழியாக முகர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டுமா மூச்சு பயிற்சி செய்து தெரிந்து கொள்ள வேண்டுமா என்றால் எதுவுமே தேவையில்லை என்னுடைய உணர்வு மயம் என்னுள் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்ற ஸ்புரணமாகிக் கொண்டிருப்பதை என்னால் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் இங்கு நான் மட்டும் இருக்கிறேன் என்பது சத்தியம் இதை எப்படி இன்னொரு முறையில் நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று இன்னொரு உதாரணத்தையும் அது எப்படி என்றால் தூங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் திடீர் என்று அந்த அறை முழுவதும் இருட்டாக இருக்கின்றது சரி அந்த பெட்ரூம் சுவிட்ச் எங்கிருக்கிறது அதை போய் நாம் போட்டு விடலாம் என்று எழுந்து அந்த சுவிட்சு இருக்கிற பகுதியில் நடக்க ஆரம்பிக்கின்றீர்கள் அப்பொழுது திடீர் உங்களுடைய காலில இதே ஒரு பொருள் தட்டுப்படுகிறது அது ஒரு கயிரோ ஒரு குச்சியோ மெதித்து விடுகின்றீர்கள் மெடித்த மறு மறு வினாடி உங்களுடைய உணர்வு எதையோ மெதித்து விட்டோம் எதையோ தொட்டு விட்டோம் என்ற அந்த உணர்ச்சி வெளிப்பாட்டிலே அந்த கவனம் நேரடியாக அந்த பொருளின் மீது திரும்புகின்றது முதலிலே மனம் எதை விரும்பியது அந்த பெட்ரூம்ஸ் ல சுச்சியை போட வேண்டும் என்று கிளம்பிய மனம் அந்த சுற்றியினுடைய ஞாபகத்திலே போய்க் கொண்டிருந்த பொழுது காலையிலே ஒரு பொருள் மிதிப்பட்ட மறு அந்த கவனம் அந்த சுச்சியிலிருந்து இந்த மிதிப்பட்ட பொருளின் மீது திரும்பி விட்டது பார்த்தீர்களா அந்த திருப்பம் அந்த திருப்பு முனை எப்படி நடைபெற்றது என்றால் உங்களுடைய உடல் ஒரு பொருளை தொட்டு விட்டதுனாலே அது உணர்ச்சி வசத்தினாலே தான் தொட்டு விட்டோம் என்றதை உணர்ந்து கொண்டதினாலே உங்களுடைய கவனம் அந்த பொருளின் மீது திரும்பிவிட்டது எண்ணத்திலே இருந்த ஒரு விஷயத்தை விட்டுவிட்டது ஏனென்றால் எண்ணம் என்பது ஏற்றி ஒரு விஷயம் சுற்றி போட வேண்டும் என்ற ஒரு ஏற்றி எண்ணத்திலே தான் அந்த உடல் நகர்ந்தது அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு போனது அதே உடல் ஒரு பொருளை தொட்ட மறுவினாடி அந்த எண்ணத்திலிருந்து விடுபட்டு கவனம் ஒரு தொட்ட பொருளின் மீது திரும்பி விடுகிறது இங்கு நீங்கள் நன்கு புரிந்து வேண்டும் இந்த உடல் உணர்வு மயமாக இருப்பதனால்தான் உணர்ச்சி மயமாக இருப்பதனால்தான் இங்கு தொடுதல் என்ற ஒரு விஷயம் பட்ட உடனே கவனச்சுதல் உடனே இங்கு வந்து திரும்பி விடுகிறது அங்குறது இந்த இடத்திற்கு கவனம் திரும்புகின்றது இப்பொழுது இங்கு என்ன கூற வருகிறேன் என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது மனம் என்ன செய்கிறது பெட்ரூம் சுவிட்சு போட வேண்டும் என்ற ஒரு யோசனைகள் எழுந்து அந்த இடத்திற்கு சென்றது அதே மனம் ஒன்றை மெதித்து விட்டோமே என்று இங்கு திரும்புகிறது அப்பொழுது கவனம் அங்கிருந்து சுற்றி போட வேண்டும் என்று போன எண்ணத்தை இதோ ஒன்றை மெதுத்து விட்டோமே என்று இங்கு திருப்பி வைத்தது யார் அந்த கவனம் ஏன் திரும்பியது அந்த திருப்பி வைத்தவன் அந்த கவனத்தை உணர வைத்தவன் யாரோ அவன்தான் இறைவன் அவன் பிரம்மம் என்று இங்கு கூறப்படுகிறது அப்பொழுது ஒரு விஷயத்தை உணர்ச்சி உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் அந்த உணர்வு இருப்பதனால் தான் உணர்ந்து கொள்ள முடியும் தொடு உணர்வு என்பது உங்களுக்கு எப்படி உண்டாகின்றது அந்த உணர்வு இருப்பதினால்தான் அந்த குச்சியை தொட்டவுடனோ அல்லது அந்த கயிற்றை தொட்டவுடனோ காலில் மெதிப்பட்டு விட்டது என்ற உணர்ச்சி உங்களுக்கு உண்டாகி அந்த உணர்வு காட்டி கொடுத்து விட்டது இது உடல் அளவிலே தொடு உணர்வில் நடந்த சம்பவம் அவ்வாறே புலன்களின் அடிப்படையிலே கண்களில் பார்க்கின்ற ஒரு பொருளை கண்டவுடன் இது ரோஜா மலர் இது மல்லிகை மலர் என்று உங்களால் பிரித்தறியக்கூடிய ஆற்றல் எங்கிருந்து வந்தது உள்ளிருக்கின்ற அந்த உணர்வுதான் அந்த கண்கள் வழியாக பார்த்து ஓ இது ரோஜாமலர் இது மல்லிகை மலர் என்று பிரித்து அறிகின்றது இப்பொழுது இது மல்லிகை மலர் ரோஜா மலர் இது குச்சி இது கயிறு என்பதெல்லாம் நாமங்கள் தான் ஏற்றி வைக்கப்பட்ட நாமங்கள் தான் நாமங்களை கடந்து இவைகள் எல்லாம் இருக்கின்றன என்பதை எது அறிகிறதோ அதுவே அறிவு அதுவே இறைவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அதைத்தான் நான் சுட்டி காட்டுகின்றேன் அந்த அறிதலை அந்த புரிதலை எது தெரிந்து கொள்கிறதோ அது பார்வையாளனாகத்தான் இருக்கிறது அது எதனுடனும் சம்பந்தப்படவே இல்லை ஆனால் ஒரு குச்சியை மெதித்ததோ உடல் அந்த மெதிப்பட்ட உடனே உடல் உணர்ச்சியின் காரணமாக அந்த உணர்வு தன்னை காட்டி கொடுத்தது மெதித்து விட்டாய் என்று காட்டி ஒரு ரோஜா மலரை ஒரு மல்லிகை மலரை பார்ப்பதோ கண்கள் என்ற புலன்கள் அப்ப கண்கள் பார்ப்பதை இது ரோஜா இது மல்லிகை என்று பிரித்தறியக்கூடிய ஒரு சக்தி எப்படி உள்ளிருந்து வெளிப்படுத்தியது என்றால் அந்த உணர்வு அந்த அறிவு தான் உள்ளிருந்து காட்டி அப்பொழுது பாருங்களேன் பார்ப்பான் என்ற நான் இருப்பதனால்தான் பார்வை என்ற ஒன்று இந்த கண்களின் வழியாக வெளிப்பட்டு பார்க்கப்படும் பொருளாகிய ரோஜா மலர் அல்லது மல்லிகை மலரை என்னால் அறிந்து கொள்ள முடிகிறது இப்பொழுது நான் பார்ப்பான் இல்லாவிட்டால் இந்த பார்வை இருக்காது கண்கள் செயல்படாது அந்த கண்கள் வழியாக படைக்கப்பட்ட பொருளாகிய ரோஜா மலரோ மல்லிகை மலரோ அங்கு இருக்கப் ஏனென்றால் இந்த பார்வையற்றவனுக்கு அந்த மலர் எப்படி இருக்கும் என்று தெரியவே தெரியாது யோசித்து பாருங்க உங்களுக்கு சிறு வயதிலிருந்தே பார்வை இருப்பதினாலே இந்த ரோஜா மலர் இப்படிப்பட்டது மல்லிகை மலர் அப்படிப்பட்டது சாமந்தி மலர் இப்படிப்பட்டது என்று ஒவ்வொருத்தையும் ஒரு வடிவத்தை நீங்கள் தனித்தனியாக உங்களுடைய மனதிலே ஏற்றி வைத்துக் ஒரு உருவத்தை படைத்துக் இதுதான் இப்படி என்று நீங்கள் மனதில எவ்வளவு எண்ணங்களை ஏற்றி வைத்துக் அது எல்லாம் உங்களுக்கு ஒரு அனுபவமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் பார்வையற்றவன் இடத்துல போய் சாமந்தி மலர் இப்படி இருக்கும் ரோஜா மலர் அப்படி இருக்கும் மளிகை மலர் எப்படி இருக்கும் என்று கூறிப்பாருங்கள் அவனுக்கு ஒன்றுமே புரியாது நிறங்கள் எப்படி இருக்கும் என்று கூட அவனுக்கு தெரியாது ஆனால் அவன் இருக்கிறான் என்பது மட்டும் அவனுக்கு தெரியும் இப்போ நான் நீங்க சொல்ல வர்ற விஷயம் இதைத்தான் சொல்ல வருகிறேன் உலன்கள் அடிப்படையிலே நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் மனதின் அடிப்படையிலே சிக்கிக்கொண்டிருக்கின்றீர்கள் வெளியே இருப்பதை உண்மை என்றும் நம்பிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று நான் கூற வருகின்றேன் ஏனென்றால் இதெல்லாம் வந்து போகின்ற சமாச்சாரங்கள் இப்ப ரோஜா மலர் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் சாமந்திய மலர் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் அது வட்டமாக இருக்கட்டும் சதுரமாக இருக்கட்டும் அது நீளமாக இருக்கட்டும் அதை பற்றி நமக்கு இங்கு அவசியம் இல்லை வடிவங்கள் உண்மை அல்ல வடிவங்கள் மனதினால் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த வடிவம் உண்டாவதற்கு மூலம் எது காரணம் எது என்று பார்த்தால் நான் இருப்பதனால்தான் இந்த வடிவங்கள் படைக்கப்பட்டிருக்கிறது அப்பொழுது என்னுடைய படைப்பு எங்கிருந்து தொடங்குகிறது பார்ப்பாணாகிய நான் இருப்பதனால் பார்வையின் வழியாக பார்க்கப்படும் பொருள் படைக்கப்படுகின்றது பார்ப்பானாகிய நான் இருப்பதனால்தான் உடலின் வழியாக ஒரு பொருளை உணரப்படுகின்றது தொடுவதனாலே உணரப்படுகின்றது ஒரு குச்சியையோ ஒரு கயிறையோ கால் மிதித்தவுடனே அங்கு ஏதோ ஒன்றை மிதித்து விட்டோம் என்று உணர முடிகின்றது அப்பொழுது இந்த உடலில் இருக்கின்ற புலன்கள் எல்லாம் ஒவ்வொன்றையும் நமக்கு சுட்டி காட்டுவதற்காக பயன்படுகின்றதே தவிர அந்த சுட்டி காட்டுவதை யார் அறிந்து கொள்கின்றான் என்று பார்த்தால் அதுதான் நான் அதுதான் பிரம்மம் என்று நான் உங்களுக்கு இங்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் அப்பொழுது நீங்கள் இருப்பதனால்தான் இந்த உலகம் தெரிகின்றது என்கின்ற பொழுது இப்பொழுது புலன்கள் வழியாக பார்ப்பவனுக்கு பொருள் எப்பொழுது வந்தது பார்வை இருப்பதினாலே பார்க்கப்படும் பொருள் தெரிகின்றது இப்பொழுது இறந்த பிணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இப்ப இறந்த பிணத்திலே அதே கண்கள் இருக்கின்றன ஆனால் பார்வை இல்லை அந்த பிணத்திற்கு பார்க்கப்படும் பொருளும் இல்லை ஏனென்றால் அந்த கண்கள் என்ற புலன் இருந்தும் பார்க்கப்படும் பொருள்கள் நீங்கள் நான் இந்த உலகம் எல்லாம் இருந்தும் பார்ப்பான் அங்கு இல்லையே பார்ப்பான் அங்கு அந்த உடல் பயனற்றதாக புரிகின்றது இங்கு நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது பயனற்ற உடல்களில் முக்கியத்துவம் கொடுத்து வரை அதற்கு அதிக ஆர்வம் காட்டுகின்ற வரை நாம் அந்த அரிய பொருளாகிய அகண்டத்தை அறிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் நம்முடைய மனம் இதில் பலமாக சிக்கி கொண்டிருக்கின்றது எதை எதிர்த்தாலும் அது உண்மை என்று நம்புகின்றது அந்த உறவுகளை உண்மை என்று நம்புகின்றது அதில் நடக்கின்ற சம்பவங்களை உண்மை என்று நம்புகின்றது அதனுடைய சாதக பாதகங்களை உண்மை என்று நம்புகின்றது இவ்வாறு எல்லாவற்றையுமே உண்மை உண்மை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற வரை இந்த மனம் எப்பொழுதும் தன் மூலத்துக்கு திரும்பாது ஏனென்றால் இந்த பாடத்திலே நான் கடந்த வகுப்பிலே கூறியது என்னென்றால் மனம் உதித்த இடத்திலே ஒடுங்க வேண்டும் என்று கடந்த வகுப்பிலையும் கூறியிருக்கின்றது ஏன் என்றால் உதித்த இடத்திலே ஒதுங்க வேண்டும் என்று கூறுகின்றே என்றால் இப்பொழுது பார்ப்பான் என்பவன் இருப்பதனால்தான் பார்வை என்ற ஒன்றின் மூலமாக பார்க்கப்படும் பொருள் உதித்தது இப்ப அந்த பார்க்கப்படும் பொருளும் என்னுடைய இருப்பினால் தான் வந்தது பார்வையும் என்னுடைய இருப்பினால் தான் வந்தது என்றால் அப்பொழுது நான் இருப்பதனால்தான் இந்த இரண்டும் உண்டாகியது என்பதை நீங்க எப்பொழுது அறிந்து கொள்கின்றீர்களோ அப்பொழுது அந்த இரண்டு பொருள்களும் உங்களுக்குள்ளேயே ஒடுங்கி விடுகின்றது என்பதை தான் நான் இங்கே சுட்டி காட்டுகின்றேன் உதித்த இடத்தில் ஒடுங்குதல் என்பது எப்படி என்றால் நான் இருப்பதனால்தான் ஒவ்வொன்றும் உதிக்கின்றது அந்த உதிப்பதற்கு காரணம் நானே என்பதனால் அது ஒடுங்கியாக வேண்டும் என்று குறிப்பிடுகின்றது அந்த அடிப்படையிலே தான் இங்கு உதித்த இடத்திலே ஒடுங்க வேண்டும் அப்பொழுது எது உதிக்கின்றது எங்கு ஒடுங்க வேண்டும் என்று பார்த்தால் இங்கு எதுவுமே உதிக்கவில்லை உணர்வு மட்டும்தான் இருக்கிறது அது தன்னை வெளிப்படுத்துகின்ற மாற்றங்கள் எல்லாமே சக்திமயமாக்கப்பட்டு வெளியே பிரதிபிம்பித்துக் கொண்டிருக்கின்றது இந்த செயல்கள் என்னுடைய இருப்பினாலே நடைபெறுகின்றது என்பதை என்று நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களோ அதை அறிந்து கொள்கின்றீர்களோ அல்லது உணர்ந்து கொள்கின்றீர்களோ அந்த வினாடியிலேயே இந்த உலகம் உங்களால் படைக்கப்பட்டு விட்டது இது பாட்டி அது இருக்கட்டும் அதை அதாவது வேலையை செய்யணும் என்று நீங்கள் ஆனந்தமாக இந்த உலகத்தை அனுபவிக்க முடியுமே தவிர இதில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளிலோ இதில் வருகின்ற நன்மை தீமைகளிலோ இதனுடைய சாதக பாதகங்களிலோ நீங்கள் சிக்கிக் கொள்ள மாட்டீர்கள் ஏனென்றால் இங்கு நான் தான் இருந்து கொண்டு இத்தனையும் வெளிப்படுத்தி கொண்டு என் வாயிலாக இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்னுடைய இருப்பினால் தான் இந்த உலகம் இருக்கின்றது என்பதை நீங்கள் அனுபவமாக்கி முடியும் இதை எப்படி அனுபவமாக்கி முடியும் என்றால் இந்த மனம் தன்னை முற்றிலுமாக அந்த உணர்வாகத்தான் இருக்கிறேன் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்பொழுது மட்டும்தான் அது சாத்தியமாகும் மனம் இப்பொழுது வந்து என்ன சொல்கின்றது என்றால் நான் அறிவு நான் உணர்வு என்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கின்றது ஏனென்றால் உலக எல்லாம் உண்மை என்று பிடித்துக் கொண்டிருப்பதினாலேதான் அதில் சிக்கிக்கொண்டு கோவப்படுகின்றது அதில் சங்கடப்படுகின்றது இறைவன் எங்கோ இருக்கின்றான் என்று இதோ தேடுகின்றது உலகம் என்பது உண்மை என்று நம்புகின்றது இதில் நான்கு பேர் தனியாக ஒரு தன் இருக்கின்றனர் என்னால் தான் இந்த காரியங்களாலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கலங்குகின்றது இது எல்லாமே இந்த மனதின் அறியாமை என்றுதான் உபதேசிக்கின்றது இந்த அறியாமையிலிருந்து விடுபடுங்கள் அறிவுக்குள்ளே வந்து விடுங்கள் என்றுதான் சுட்டி காட்டுகின்றது சாஸ்திரத்தினுடைய பிரதானமே அறியாமையிலிருந்து அறிவுக்கு கொண்டு வர வேண்டியது விட்டு தான் எங்கள் விஷயமே உண்மையற்றதிலிருந்து என்னை உண்மைக்கு அழைத்துச் செல்வீர்களாக என்றுதான் உபனிஷத்துவம் கூறு வருகின்றது ஆக நீங்க நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் நாம் மனதளவிலே தான் இன்று வரை கொண்டிருக்கின்றோம் நாம் அறிவாக இருக்கிறோம் என்பது ஒரு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணமாகத்தான் வைத்திருக்கின்றோம் ஆனால் நாம் அனுபவத்திற்கு வர மறுக்கின்றோம் காரணம் இந்த செயலை செய்வது நான் செய்கின்றேன் என்ற அகங்காரம் மமகாரம் தான் காரணம் என்பதையும் நன்கு புரிந்து வேண்டும் அப்பொழுது நான் உணர்வுதான் நான் அறிவுதான் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த உடலையும் மனதையும் கடந்த அந்த நிலையிலே நீங்கள் நிற்க வேண்டும் தனியாக நீங்கள் இந்த உடலையோ இந்த மனமோ செய்கின்ற காரியத்தை வேடிக்கை மட்டும் பாருங்கள் இப்பொழுது நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் உங்களுடைய உடலையும் உங்களுடைய மனதையுமே ஒரு மூன்றாவது மனிதனாகத்தான் பார்க்க வேண்டும் இப்பொழுது எதிரில் இருக்கிற ஒருத்தர் வேலை செய்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்தால் அந்த வேலையை நான் செய்கின்றேன் என்று கூற மாட்டீர்கள் இல்லையா ஏனென்றால் அது மற்றவர்கள் செய்வார்கள் என்று உங்களுக்கு நன்றாக தெரிகிறது இந்த உடல் செய்யவில்லை அந்த செயல் செய்வதற்குண்டான மனமும் இங்கிருந்து கிளம்பவில்லை அது அந்த உடல் செய்து கொண்டிருக்கின்றது என்பது தெளிவாக உங்களுக்கு புரிகிறது ஆனால் இந்த உடலுக்குள்ளே இருந்து கொண்டு ஒரு காரியத்தை செய்வதோ ஒரு எண்ணம் உதிப்பதோ நான் செய்கின்றேன் என்ற ஒரு பிடிமானம் இருக்கும் வரை நீங்கள் அந்த அறிவாகவோ அந்த உணர்வாகவோ உங்களை அறிந்து கொள்ளவோ உணர்ந்து கொள்ளவோ முடியாது என்று கூறுகின்றன ஏனென்றால் இங்கு நான் எனது என்ற அகங்காரம் அமகாரம் இந்த உடல் என்னுடையது என்ற பற்றினால் உண்டாகி என்று கூறுகின்ற அப்பொழுது இந்த உடல் மனம் நான் அல்ல என்ற பற்றை நீங்கள் எப்படி விட வேண்டும் இந்த பற்றை விடுவதற்கு என்ன பயிற்சி செய்ய வேண்டும் ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் எந்த பயிற்சி செய்தாலும் நீங்கள் எல்லாவற்றையும் திறந்து விட்டு காவி கட்டி கொண்டு போனாலும் கூட நீங்கள் இந்த உலகத்தை துறந்து விட முடியாது ஏனென்றால் அங்கு போய் நீங்கள் உத்ராட்சி கொட்டை வேண்டால் வியாபாரம் செய்து கொண்டிருக்கலாம் மற்ற எதையும் நீங்கள் செய்ய முடியாது ஏனென்றால் இங்கு மனம் எதையாவது ஒன்றை பிடித்துக் கொண்டிருக்கவேதான் விரும்பும் மனதனுடைய பிரத்யேக நிலையை அது அப்பொழுது இந்த மனம் என்ன செய்ய வேண்டும் இந்த மனம் என்பது அறிவுடிருந்து வெளிப்பட்டது இது அறியாமையினாலே மனமாக இருந்து கொண்டு இயங்கி கொண்டிருக்கின்றது ஆனால் இது வந்து மனம் என்பது சக்தி நான் என்பவன் பூரணப் பொருள் உணர்வு மயம் என்னிடமிருந்து வெளிப்பட்ட சக்தி அதனுடைய போக்கில் இயங்கிக் கொண்டிருக்கட்டும் நான் பார்வையாளனாக பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற நிலைப்பாட்டுக்குள் நீங்கள் உயர்ந்தாக வேண்டும் இதுதான் ஏழாம் அறிவு பரிமாணம் அப்படி நீங்கள் உயர்ந்த உங்களுடைய அறிவு பரிமாணத்துக்குள்ளே வந்துவிட்டால் நீங்கள் அனைத்தையும் வேடிக்கை மட்டும்தான் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் அந்த செயல்களுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ண மாட்டீர்கள் ஏனென்றால் அதனுடைய சாதக பாதங்களினால் நீங்கள் நன்மையா தீமையை அனுபவிப்பதோ அதனுடைய நல்லது கட்டத்தில் நீங்க கலந்து கொள்வதற்கோ சம்பந்தமே இல்லை ஆனால் எல்லா ஈடுபட வேண்டும் ஏனென்றால் சக்தி எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு காரியத்தை செய்வதற்காக சக்தி படைக்கப்பட்டிருக்கிறது அப்பொழுது இந்த உடல் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது ஒரு காரியத்தை செய்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது அதன் இந்த குடும்பம் குழந்தைகள் இந்த உலக தொழில் எல்லாமே இந்த உடலுக்கு இருக்கட்டும் அதாவது செய்து கொண்டிருக்க வேண்டும் அந்த செய்வது நான் அல்லங்கிறது தெளிவு இருக்கணும் அவ்வளவுதான் இந்த உடல் செய்வது போல எதிர்ப்பு இருக்கின்ற அந்த உடல் செய்து கொண்டிருக்கின்றது அந்த உடல் குடும்பத்தோடு வாழ்கின்றது இந்த உடல் வேலை செய்து கொண்டிருக்கின்றது அந்த உடல் வறுமையில் இருக்கின்றது இந்த உடல் பணக்காரனாக இருக்கின்றது என்றால் அவை அவைகளுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த உடல்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இது எல்லாமே சக்தி செயல்பாட்டிலே மாற்றி மாற்றி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் நான் பார்வையாளனாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் நான் ஏன் என்னுடைய உடலுக்கு தனித்துவம் கொடுப்பதனால்தான் நான் அவனைப் போல மாற முடியவில்லை அவனைப் போல நான் உயர முடியவில்லை எனக்கு ஏன் இந்த கஷ்டம் எனக்கு ஏன் அந்த லாபம் வரவில்லை அல்லது நான் ஏன் இப்படி பணக்காரனாக இருக்கிறேன் அவன் ஏன் இருக்கிறான் அல்லது நான் ஏன் ஏழையாக இருக்கிறேன் அவன் ஏன் பணக்காரனாக இருக்கின்றான் என்ற குழப்பங்கள் எல்லாமே பலவேறு விஷயங்களை பிடித்துக்கொண்டு எனக்கு ஏன் நல்லது நடக்க மாட்டேன் நான் இந்த ஜோதிடரை பார்க்கலாமா அந்த ஜோதிடரை பார்க்கலாமா அல்லது இந்த கோயில் போகலாமா அந்த கோயில் போகலாமா என்று மனம் உழம்பி இருக்கின்றது ஏன்னா இது எல்லாம் மனதிலே ஏற்று வைத்துக் கொண்ட எண்ணங்களினால் வெளிப்படுகின்ற ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதிலிருந்து விடுபடுவது தான் இங்கு நான் சொல்ல விஷயம் இதற்கு நீங்க புறத்தில் எது செய்தாலும் விடுபட முடியாது அகத்துக்கு திரும்ப வேண்டும் அதைத்தான் மகான்கள் சொல்கின்றார்கள் திரும்பி உள்ளே போ உள்ளே போ அப்படின்னு கூறுகின்றார்கள் ஏன் உள்ளே போக வேண்டும் உள்ளே போக வேண்டும் என்பதை கூட நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இந்த உடலுக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு இருக்குதோ அதுக்குள்ளே போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அப்படி இல்லை திரும்பு அப்படின்னா தன்னுடைய மூலத்திற்கு திரும்பு அப்படி திரும்பிப்போ அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க இப்போ அறிவுடன் இருந்துதான் மனம் வெளிப்பட்டது அந்த மனம் மீண்டும் எங்கு திரும்பணும் அறிவுக்கே திரும்பணும் உணர்வுக்கே திரும்பணும் அப்ப மீண்டும் அது தன்னை உணர்வுதான் அறிவுதான் என்று எப்பொழுது தெரிந்து கொள்கிறதோ அடுத்த வினாடி அங்கு மனமற்ற நிலை உண்டாகி விடுகிறது அங்கு உணர்வு மட்டுமே இருக்கிறது அறிவு மட்டுமே இருக்கிறது அதுதான் என்னுடைய உண்மை சுரூபம் என்னுடைய யதார்த்தம் அப்படி என்பதை நீங்கள் எப்பொழுது அனுபவமாக்குகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் பூரண மாறி இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் ஆணக்கூடிய ஆளுநராக மாறி ஆனந்தமயமாக மாறி அப்படியே இந்த உலகம் எப்படி இருக்கிறதோ அப்படியே ஏற்றுக்கொள்வீர்கள் இதில் எந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கும் இடம் கொடுக்க மாட்டீர்கள் இது சிறப்பு இது தாழ்வு இது நல்லது இது கெட்டது என்ற எந்த இருமைகளும் அங்கு இல்லாமல் எல்லாம் என்னுடைய வியாபகம் என்னுடைய இருப்பினாலே இங்கு எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதாவது அதன் போக்கில் இயங்கட்டும் என்று அப்படியே ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு வந்துவிடும் பொழுது உங்களை அறியாமல் உங்களுடைய ஒரு ஆனந்தம் குறிப்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அப்பொழுதுதான் அந்த உண்மையான ஆனந்தம் அந்த பேரானந்த நிலையை நீங்கள் என்ன என்று அனுபவமாக்க முடியும் ஆனால் அந்த பேரானந்த நிலையை நீங்கள் அனுபவமாக்குவதற்கு இந்த சக்தியின் வாயிலாக வெளிப்படுகின்ற சிற்றானந்தம் இருக்கின்றது பாருங்கள் உணர்ச்சிகளால் உண்டாகின்ற சிறிய சிறிய ஆனந்தங்கள் அது அதனுடைய டேஸ்ட் அவ்வளவுதான் ஒரு லட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது அதில் இருக்கின்ற ஒரே ஒரு லட்டு தூளை ஒரு ஒரே ஒரு பருக்கை எடுத்து சாப்பிட்ட உடனே அந்த லட்டு எவ்வளவு ஒரு சூழ்வையாக இருக்கிறது ஆனந்த குடிக்கின்றதே அப்பொழுது முழுமையாக அந்த லட்டை நாம் அனுபவித்து விட வேண்டும் என்ற ஆவல் உங்களிடம் எப்படி உண்டாகின்றதோ அது அந்த பூரண இருப்பின் பேரானந்த நிலையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு சிறிய சிறிய டேஸ்ட்களாக இந்த சக்தியின் வாயிலாக நாம் அனுபவமாக்கி கொண்டிருக்கின்றோம் அதுதான் நாம் இந்த உலகத்திலே சிறிய சிறிய விஷயங்களை சந்தோஷமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அந்த தற்காலிக சந்தோஷத்தையே நமக்கு நிறைவு கொடுத்து விடும் அல்லது போதும் என்று நினைத்து அது நம்முடைய அறியாமை என்று கூறுகின்ற ஒரு லட்டு உரண்டையிலே ஒரே ஒரு பருக்கையை எடுத்து தின்றுவிட்டு இதுவே எனக்கு நிறைவு கொடுத்து விட்டது போதும் என்று நினைத்தால் எவ்வளவு அறியாமையோ முழு லட்டையும் சாப்பிட்டால் தானே அதனுடைய முழுமையான சுகத்தை நம்ம அனுபவிக்க முடியும் அது போல பூரண இறைவனை நானாகத்தான் இருக்கிறேன் என்பதை அனுபவமாக்க வேண்டும் என்றால் அங்கங்கு சிக்கி கொண்டிருக்கின்றது இருந்து முதலில் விடுபடுங்கள் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டி கொண்டிருக்கின்றேன் இந்த பாடங்களின் வாயிலாக சுட்டி காட்டிக் ஆகவே நன்கு புரிந்து கொள்ளுங்கள் மனம் உணர்வு மனம் அல்லது அறிவு என்று நீங்கள் என்ன பெயர் வேணாலும் வைத்துக் கொண்டாலும் அது வெளிப்பட்டது சக்தியின் வாயிலாக வெளிப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சம் சக்தி இருக்கின்றது என்னுடைய வெளிப்பாடு இந்த பிரபஞ்சம் நான் இருப்பதனால்தான் இந்த பிரபஞ்சம் இருக்கின்றது இங்கு படைக்கப்பட்டவர்கள் எல்லாம் என்னுடைய ஏற்றத்தாள்கள் கிடையாது எல்லாமே என்னுடைய சக்தி ஏனென்றால் இப்படி மட்டும் இருக்க வேண்டும் அப்படி இருக்கக்கூடாது என்ற நியதி கிடையாது சக்தியினுடைய வெளிப்பாடு அதனுடைய வியாபகம் எல்லையற்றதாக விரிந்து கொண்டிருக்கின்றது அது எங்கெல்லாம் பிரதிபிம்பிக்கின்றதோ அதற்கேற்ற மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும் இதை நான் கடந்த வகுப்பிலேயே உதாரணத்தை புரிய வைக்க முயற்சித்தேன் எப்படி என்றால் அது எப்பொழுதும் போல பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த சூரிய கதிர்கள் பூமியில விழுகின்ற நீர்நிலைகளை பொறுத்து நல்ல நீர்நிலைகளை அதிகமாக பிரகாசிக்கின்றது கலங்கிய நீர்நிலைகளை சரியாக பிரகாசிக்க முடியாமல் இருப்பது போல இங்கு எல்லையற்ற அந்த பரபிரமத்தின் சக்தி பிரவாகம் பிரதிபிக்கின்ற உபாதிகள் ஆகிய உடல்களிலே தாவரங்களில் ஒரு மிருகங்களிலே ஐந்தறிவாகவும் மனிதனிலே ஆறறிவாகவும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது இதிலே எந்த மனிதன் இது போன்ற விசாரங்களிலே ஈடுபட்டு எங்கெல்லாம் நாம் சிக்கிக் என்ற அந்த சிக்கல்களிலிருந்து விடுபடுகின்றானோ அவன் தன் பூரணத்துவத்தை புரிந்து அடுத்த வினாடி அவன் அதுவாகவே ஆகிவிடுகின்றான் அந்த நிலைப்பாட்டுக்கு வந்தவன் இந்த உலக விவகாரங்களிலும் மயங்க இந்த உலக விவகாரங்களிலே ஏற்றத்தாழ்வுகளிலே சிக்கிக் கொள்ள மாட்டான் இது நல்லது இது கெட்டது என்று மனதளவிலே மாட்டிக்கொள்ள மாட்டான் எல்லாம் என்னுடைய சக்தி பிரவாகம் இப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கும் அது அப்படியே இயங்கட்டும் இப்பொழுது இந்த உடலின் வாயிலாக இந்த மனதின் வாயிலாக நான் இந்த பேருண்மையை அறிந்து கொண்டதினாலே இனி இந்த உடலையும் மனதையும் நான் உடனே விட்டுவிட முடியாது ஏனென்றால் ஞானம் அடைந்த ஞானிகள் அடுத்த வினாடி இந்த உடலையும் மனதையும் விட்டு விடுவது கிடையாது இருக்கின்ற காலம் வரையிலும் இந்த உடலும் இந்த மனமும் எதை செய்கின்றதோ அதை அப்படியே அனுமதித்துக் கொட வேண்டும் ஆனால் அது நான் செய்யவில்லை நான் பார்ப்பானாக அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் அதனுடைய நீதிப்படி இது இயங்கட்டும் அதற்கு பசி உணர்வு வந்தால் சாப்பிடட்டும் மனஜல உணர்வு வந்தால் அந்த காரியத்தை செய்யட்டும் தூக்கம் வந்தால் தூங்கட்டும் என்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் இந்த நிலைப்பாட்டுக்குள்ளே நீங்கள் வந்துவிட்டால் மறுவினாடி நீங்கள் அந்த உணர்வு மயம் அறிவு மயமாக மாறும்போதுதான் நீங்கள் விழித்துக் கொண்டீர்கள் என்று அர்த்தம் இதுதான் விழித்திரு என்று வல்லலாரம் கூறுகின்றார் இந்த விழிப்பு நிலையில நீங்கள் வந்துவிட்டால் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்திலே தூங்கும் போது உங்களை நீங்கள் அறிய முடியாமல் இருந்தீர்கள் அல்லவா அந்த நிலை எங்கு இருக்கின்றது என்று கடந்த நான் சொன்னேன் ஆழ்ந்த உறக்கத்திலே நீங்கள் தூங்கும் போது காரணத்தேகத்திலே ஒழுங்குகின்றீர்கள் அந்த காரணத்தேகம் என்பது ஈஸ்வரஸ்வரூபம் ஈஸ்வரமானம் என்று சொன்னீர்கள் அப்ப ஈஸ்வரமானது அளவிலே நீங்கள் சிக்கிக்கொண்டிருந்தாலும் கூட உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் நீங்க ஈஸ்வரனும் ஒரு நாள் இல்லாமல் போய்விடுவான் ஏனென்றால் பிரம்மம் மட்டும்தான் இருக்கிறது ஈஸ்வரன் அவனுடைய சக்தி தானே பிரம்மத்தினுடைய சக்தி அப்போ நீங்க பெருமாளாக வழிபட்டு கொண்டிருந்தாலும் சரி சிவனாக வழிபட்டு கொண்டிருந்தாலும் சரி நீங்கள் அம்பாளாக வழிபட்டு கொண்டிருந்தாலும் சரி எல்லாமே ஒரு நாள் இல்லாமல் போய்விடும் ஏனென்றால் இருப்பது இறைவனாகிய பிரம்மன் மட்டும்தான் இருக்கிறது பிரம்மம் மட்டுமே சத்தியம் ஜகத் மித்தியா ஆக பிரம்மத்தின் வெளிப்பாடாகிய சக்தி தான் இங்கு எல்லாமாக பரிணமித்துக் கொண்டிருக்கின்றது இந்த சக்தி பல மாற்றங்களுக்கு உட்படுவதனால தான் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த தொழில் என்னுடைய வெளிப்பாட்டினாலே நடந்து கொண்டிருப்பதிலே நான் ஏன் தலையிட வேண்டும் நான் பார்வையாளன் மட்டுமே என்று நீங்கள் எப்பொழுது உங்களுடைய உணர்வுக்குள் திரும்பி பார்க்க ஆரம்பிக்கின்றீர்களோ அந்த வினதியிலிருந்து நீங்கள் விழித்துக் கொண்டீர்கள் விழிப்பு நிலையிலே இருப்பீர்கள் இங்கு உழங்குவதும் எழுந்திருப்பதும் இந்த உடலும் மனமும் தான் ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே அந்த உணர்விலேயே இருந்து கொண்டிருப்பீர்கள் இங்கு தூக்கம் வருவதும் போவதும் எல்லாமே உங்களுக்கு அப்பாற்பட்ட நிலைப்பாட்டிலே அதை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் அந்த நிலைப்பாடு தான் உணர்வு மயம் உணர்வு நிலை நீங்க தூங்கும் போது இந்த உடல் தூங்குகிறது இந்த உடல் மட்டுமா தூங்குகிறது இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா நான் தூங்குகின்றேன் என்று தனிவாக இந்த உடலை கற்பித்துக் கொள்வதனால் வந்த பிரச்சனை மற்ற இடங்களில் கூட தான் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கூடதான் அவர்கள் யார் என்று தெரியவில்லை ஆனால் எனக்கு என்ன யார் என்று தெரியாதனாலும் அவர்களுக்கு அப்படித்தான் இருக்கும் என்று நான் ஒரு கற்பனை செய்து கொண்டிருக்கேன் ஆனால் உண்மை என்னன்னா தூங்கும் யாருமே தன்னை அறியாத ஒரு நிலைக்குள்ளே போகும்போது உண்மையில் என்ன நிகழ்கிறது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அங்கு எதுவுமே அற்ற நிலை இந்த உலகமும் இல்லை பிரம்மமும் இல்லை நானும் இல்லை என் மனைவி மக்களும் இல்லை என்னுடைய பேங்க் பேலன்ஸும் இல்லை ஏனென்றால் அங்கு நான் யார் இந்த உலகம் எது இறைவன் யார் என்று தெரியாத ஒரு ஒன்றுமற்ற நிலை சூன்யம்னு சொல்றோம் அதுதான் அங்கு எதுவுமே இல்லை அங்கு பூரணமாக நான் அந்த இருப்புக்குள்ளே ஒடுங்கி விடுகின்றேன் ஈஸ்வரத்தன்மைக்குள்ளே நுழைந்து விடுகின்றேன் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளே நான் நுழைந்து விட்டாலும் என்னை நான் அறிய முடியவில்லை ஏனென்றால் நான் யார் என்று என்னை அறிந்து கொள்ள முடியாத அவள நிலையிலே தான் அங்கு நான் இருக்கின்றேன் அதற்கு காரணம் நான் ஈஸ்வரத்தன்மையாகிய சக்தி மயமாக இருப்பதனால்தான் என்னை நான் அறிந்து கொள்ள முடியவில்லை காரணம் சக்தி தன்னை அறிந்து கொள்ள முடியாது அந்த சக்தியின் வாயிலாக பிரம்மம் தான் தன்னை அறிந்து கொள்ள முடியும் அதனால் தான் பிரம்மம் இந்த சக்தியை படைத்திருக்கின்றது இங்கு சக்தி இல்லையல் சிவம் இல்லை சிவமில்லையே சக்தி இல்லை என்று நான் சுட்டி காட்டுகின்றேன் என்றால் இங்கும் நிறைய பேர்கள் குழப்பிக் கொள்கிறார்கள் என்ன மாதிரி குழப்பங்கள் என்றால் பிரம்மம் மட்டும்தான் இருக்கிறது இந்த உலகம் மித்தியா ஆகவே இது உண்மையில் இல்லை இதை விட்டு விடுங்கள் என்று இந்த உலகம் இல்லை என்று நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்றால் நீங்கள் உங்களை உணர்ந்து கொள்ள முடியாது அப்பொழுது எப்படி உணர்ந்து கொள்வது இந்த கிடைத்த அது நாம் நினைத்துக் போது போல இந்த பூமியில் வாழுகின்ற ஜீவராசிகள் ஆகிய இந்த உயிரினங்கள் மட்டுமல்ல கோடானு கோடி சூரியன்கள் நட்சத்திரங்கள் சந்திரன் விண்மீன் எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல என்னென்ன நீ உங்களால் காண முடிகிறதோ காண முடியாதவைகளோ அது எல்லாமே பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்ட விசேஷத்தன்மைகள் கொண்டதுனாலே அந்த ஒவ்வொன்றையும் தன்னுள்ள அனுபவமாக்கி கொண்டு பேரானந்த நிலையிலே அந்த பிரம்மம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது அந்த அனுபவத்திற்குள் நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் இந்த மொத்த பிரபஞ்சமும் உங்களுக்குள்ளே வந்து அதைத்தான் நான் கடந்த மனம் என்ற டாப்பிக்கிலே பேசும் நான் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பதை போல இந்த பிரபஞ்சம் என்னுள் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டினேன் அப்பொழுது நாம் எங்கு சிக்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்த மனதிலே தான் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்த மனதிலிருந்து விடுபட முடியாமல் ஆன்மீகத்தின் உயர்நிலையாகிய உச்ச நிலையாகிய பூரண நிலையாகிய அறிந்து கொள்ளவே முடியாது இதற்காக நீங்கள் என்ன பயிற்சிகள் எடுத்தாலும் என்ன முயற்சிகள் செய்தாலும் எத்தனை ஆலயங்கள் வழிபாடு செய்தாலும் எத்தனை காலங்கள் நீங்கள் பூஜைகள் செய்தாலும் இதனால் நீங்கள் உங்களை அறிந்து கொள்ள முடியாது ஏன் என்றால் இவைகள் எல்லாம் மன தூய்மைக்காக மட்டும்தான் பயன்படுமே தவிர மனம் கடந்த அந்த மகத்தான அறிவாகத்தான் நான் இருக்கிறேன் என்பதை அனுபவமாக்க வேண்டும் என்றால் இந்த பாடத்திட்டங்களுக்குள்ளே வந்து விசாரம் செய்து பார்த்து நான் எங்கெல்லாம் சிக்கி கொண்டிருக்கின்றேன் என்னுடைய சிக்கலுக்கு என்ன காரணம் என் மனம் எதிரெல்லாம் அதிக ஆவல் செலுத்துகிறது ஏன் அப்படி ஆவல் செலுத்துகின்றது உண்மையில் நான் இந்த பாடத்திட்டத்தை படித்து அறிந்து கொண்ட விஷயம் பார்ப்பானாகிய நான் இருப்பதனால் தானே இது இருக்கின்றது என்னால் படைக்கப்பட்ட விஷயத்திலே ஏன் நான் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இது வந்து போகின்றவர்கள் அல்லவா என்று எப்பொழுது மனதம் அதை தெளிந்து புரிந்து அப்பொழுது அதில் தானாகவே அது மீதுள்ள ஆசைகள் எல்லாம் விடுபட்டு விடும் ஏனென்றால் பூரண தன்மைக்குள்ளே வந்துவிடும் பொழுது இங்கு என்னால் படைக்கப்பட்ட பொருளிலே எனக்கு பெரிய ஒரு சுவாரஸ்யம் இருக்காது மற்ற பொருள்கள் மீது தான் மற்றவர்களால் காட்டக்கூடிய பொருள்கள் மீது தான் நமக்கு ஆர்வம் இருக்கும் ஏனென்றால் இந்த மனம் வந்து தன்னை இருமைகளால் சிக்கிக்கொள்வதனால்தான் மற்றவைகள் மற்ற பொருள்கள் என்று விரும்பிக் கொண்டிருக்கின்றன எல்லாம் நான் என்று தெரிந்து கொண்டால் எனக்கு எப்படி என்னுடைய இருப்பிலே பெரிய ஒரு சுவாரஸ்யம் இருந்துவிடப் போகிறது ஒன்றும் இருக்காது அதற்கும் உதாரணம் தான் நான் உங்களுக்கு கடந்த சொன்னேன் என்ன என்று சொன்னேன்னா உங்க உடல்லே உங்கள் கை கைகள் நான் விரல்கள் எல்லாம் இருக்கட்டும் ஆனால் நீங்கள் ஒரு நாளாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது என்னுடைய பத்து விரல்கள் இது என்னுடைய கைகள் என்று கவனித்திருக்கிறீர்களா நிச்சயமா கிடையாது நோய் வரும்போது அடிபடும் போது கவனிப்போம் மற்ற நேரங்களில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த உணவு உள்ளே போய் இப்படி செரிமானமாக இந்த உடம்புல இருந்து ரத்தம் உள்ளே பெருகி கொண்டிருக்கிறது எலும்பு வளர்ந்து கொண்டிருக்கின்றது நரம்புகள் வலுப்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்று ஒரு நாளாவது நாம் சிந்தித்து பார்த்தோமா கிடையாது ஆனா இத்தனை காரியங்களும் இந்த உடம்புக்குள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நடந்து கொண்டிருப்பதனால்தான் நீங்கள் ஒரு வயதிலே இருக்கின்ற குழந்தையாக இருந்தவர்கள் இன்று ஐம்பது வயது இருபது வயது முப்பது வயது என்று ஒவ்வொரு வயதுக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்க முடிகிறது அந்த வளர்ச்சி அந்த உடல் தன்மை எல்லாம் எப்படி உண்டாகின்றது உறுப்புகளிலே நடைபெறுகின்ற மாற்றங்கள் அப்பொழுது இந்த மாற்றங்கள் ஒரு நாளில் நடந்ததா ஒரு ஒரு மணி நேரத்தில் நடந்ததா என்றால் கிடையாது அதற்குண்டான கால தேசங்கள் அதிகம் தேவைப்பட்டிருக்கின்றன அப்பொழுது இவ்வளவு காலமும் தேசமும் எங்கு எடுத்துக் இந்த மனம் அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த உடலை வளர்த்தி கொண்டு தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தி கொண்டு ஆனந்தமயமாக இருந்து கொண்டிருக்கின்றது இது எல்லாமே என்னுடைய இருப்பினால் நடக்கின்றது என்ற தெளிவு உங்களிடம் வர வேண்டும் வந்துவிட்டால் மட்டும்தான் நீங்கள் இந்த பூரணத்துவத்துக்குள்ளே நுழைந்துவிட முடியும் ஏனென்றால் இங்கு இருப்பது அறிவு மட்டும்தான் அந்த அறிவுக்கு வேறாக மனம் என்று ஒன்று கிடையவே கிடையாது ஆனால் இந்த மனம் என்பது எப்படி உண்டாகியது என்றால் ஏற்றி வைத்துக் எண்ணங்களினாலே மனம் வெளிப்பட்டு இது இது உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்களிலே உண்டான மனதிலே எது நன்மை எது தீமை என்ற பகுத்தறிவுடைய பிரத்யேக பகுத்தறிவை கொண்ட மனிதன் மட்டும்தான் ஓய்வு தேவையில்லாத விஷயங்களை இந்த மனம் ஏற்று வைத்துக் சிக்கி கொண்டிருக்கின்றது ஆனால் உண்மையில் என்னுடைய இருப்பை அறிவதற்கு நான் இருப்பது ஒன்று போதுமே மற்ற எதுவும் தேவையில்லையே என்று எப்பொழுது உணர்ந்து கொள்கின்றானோ அந்த வினாடி தன்னுடைய இருப்பை தன்னுடைய ஸ்புரணத்தை தன்னுடைய சுயத்தை அவன் அந்த வினாடியில் அறிந்து கொள்வான் அதுதான் அவனுடைய உண்மை நிலை அதுதான் அவருடைய யதார்த்தம் ஆனால் அது அதை விடுத்து புறத்தில் இருக்கின்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்ற வரை நம்மால் அந்த நிலையை கடந்து தன்னுடைய பூர்ணத்துக்குள் நுழையவே முடியாது என்றுதான் இந்த பாடத்திட்டத்திலே நான் வலியுறுத்த விரும்புகின்றேன் இதன் தொடர்ச்சி மீண்டும் அடுத்த வாரத்திலே பார்ப்போம் ஏனென்றால் நான் இந்த வேதாந்த பாடங்களை வந்து சாஸ்திர ரீதியாக சொல்லி கொடுத்து நிறைய குழப்புவதற்கு விருப்பம் இல்லாமல் தான் இது போன்று எளிமையாக ஒரு உரையாடல் முறையிலே உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் கடந்த வகுப்புகள் எல்லாம் சாஸ்திர முறைகளில் எடுக்கப்பட்டிருந்தாலும் அதை பெரும்பாலானவர்களால் புரிந்து முடியவில்லை நிறைய நூல்கள் எழுதியிருந்தாலும் பெரும்பாலானவர்களால் படிக்க முடியவதில்லை ஆனால் இந்த மாதிரி எளிமையான ஒரு உரையாடல் மூலமாகவாவது தன்னை அறிந்து தன்மயம் ஆகட்டும் என்று இன்றைய காலகட்டத்தில் தகுந்தது போல பேசி கொண்டிருக்கின்றேன் புரிந்து கொள்ளுங்கள் இருப்பது இறைவன் மட்டும்தான் அந்த இருப்பு தான் நீங்கள் எல்லாமாக பரிணமித்து சக்தி மயமாக கொண்டிருக்கின்றது இந்த உடலும் இந்த மனமும் அந்த இருப்பினுடைய வெளிப்பாடு அந்த இருப்பு இருப்பதனால்தான் நீங்கள் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது அப்பொழுது அந்த இருப்பு எங்கு இருக்கிறது அது எப்பொழுதும் இருக்கிறது எங்கும் இருக்கிறது எல்லையில்லாமல் இருக்கிறது அது நான் தான் என்பதை நீங்கள் எப்பொழுது அனுபவமாக அறிந்து கொள்ள முடியும் என்றால் நான் இருக்கிறேன் என்கின்ற சுயத்தை அறிந்து கொள்ளுகின்ற பொழுது அது சாத்தியமாகும் என்று கூற வருகின்றேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்ற ஸ்புரணம் எந்த நிலையிலும் மாறாது அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அது உடல் இருந்தாலும் உடல் இல்லாவிட்டாலும் இருந்து கொண்டிருக்கும் அது கண்கள் காதுகள் இருந்தாலும் கண்கள் காதுகள் இல்லாவிட்டாலும் இருந்து கொண்டிருக்கும் ஆனால் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் இந்த உடலுக்குள் வந்து விட்டதனால் இந்த கண் காது இந்த உயிர் இருக்கிறதால்தான் நான் என்னை உணர முடிகின்றது இல்லாவிட்டால் என்னை உணர முடியவில்லை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றது நம்முடைய அறியாமை என்று நான் நீங்க சுட்டி ஏனென்றால் அந்த அறியாமையை சுட்டி அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நடைபெறுகின்றது கால்ந்த உறக்கத்திலே இந்த உடலும் இந்த மனமும் இந்த உலகமும் அறிய முடியாமல் போய்விடுகின்றது ஆனால் நான் இருக்கிறேன் என்று நம்மளை உணர முடியாமல் போய்விடுகின்றது கனவிலே மற்றொரு உலகத்தை படைத்துக் கொள்கின்றது அந்த உலகத்தில் ஆனந்தமயமாக வாழுகின்றது அதுவரை இந்த உலகம் இல்லை இந்த மனைவி மக்கள் இல்லை இந்த பேங்க் பேலன்ஸ் தெரியவில்லை அந்த கனவுல இருக்கின்ற உலகம் தான் உண்மை ஆனால் அந்த கனவுக்கு அலைந்த பிறகு மீண்டும் விழிப்பு நிலைக்கு வந்தவுடனே இந்த உலகம் உண்மையாக தெரிகிறது இங்கு என்ன ஒரு பிரச்சனை என்றால் இந்த உலகம் நாம் எப்படி பார்த்து அப்படியே இருக்கின்றது ஆனால் கனவு இன்று வந்தது போல நாளை இல்லை மறுநாள் மாறுகின்றது அப்பொழுது இது அது போய் இதுதான் சத்தியம் என்று மனம் ஏற்றுக்கொள்கிறது ஆனால் இங்கு என்ன பிரச்சனை என்றால் இது சத்தியம் என்று ஏற்றுக்கொள்கின்ற இந்த மனம் கூட இந்த கால தேசங்களுக்குள்ளே சிக்கி கொண்டிருக்கிறதுனால்தான் இந்த பிரச்சனைகளுக்கு உட்படுகின்றது இந்த கால தேசத்திலிருந்து எப்படி விடுபடுவது என்பதை நம்ம அடுத்த வகுப்பில இன்னும் தெளிவாக பார்க்கலாம் ஏனென்றால் அதிலிருந்தெல்லாம் விடுபட்டால் தான் நம்ம முழுமையாக இந்த வகுப்பினுடைய நிறைவுக்குள்ள வர முடியும் ஆனால் இந்த வகுப்பை வந்து நான் பத்து வகுப்போட முடித்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறேன் இப்பொழுது ஏழாம் வகுப்பு வந்துட்டோம் எட்டு ஒன்பது பத்து நோய் மூன்று வகுப்புகள் எடுத்து முடித்து விடுவேன் பூரணமாக புரிந்து முடியும் அனுபவத்திற்கு வந்துவிட முடியும் வர வேண்டும் என்று தான் ஆசைப்படுகின்ற அப்பா எனக்கு ஒரு சந்தேகம் இந்த உடல் மூலமாதான் பிரம்மம் தன்னை உறந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க ஆனா இப்போ இந்த கடைசியா சொல்லி முடிக்கும் போது கண் இப்போ இந்த கண் மூலமாதான் காது மூலமா தான் இந்த புலன்கள் மூலமா தான் நான் எனக்கு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்குது அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிளிக்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சு நான் சரியா புரிஞ்சுக்கலையான்னு எனக்கு தெரியல அதாவது உணர்வு வந்து எப்பயுமே இருக்குமா அது வந்து உணர்ந்துகிட்டே இருக்கு தன்னை எப்பயுமே நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்கன்னா இண்டிவிஜுவல் பாடி உங்க பாடிக்குள்ள நடந்துதான் எனக்கு உணவுன்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க அதுதான் உங்களுடைய அறியாமையா நீங்க சுட்டி காட்டுறேன் நான் நீங்க உணர்வுங்கிற விஷயத்தை எப்படி பிடிச்சிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க பாடிக்குள்ள உணர்ந்தாதான் உணர்வுன்னு நினைச்சுட்டு இருக்கீங்க நீங்க வந்து ஒரு குச்சியை காலில் மெதிச்ச உடனே அது உணர்ச்சி வயத்துல அந்த கால் மெதிச்சிருச்சு எதுவோ தொட்டு தொட்டுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க ஏன்னா அது உங்க பாடி இப்போ இன்னொருத்தர் காலில் போய் ஒரு குச்சியை மெதிச்சாருன்னா அவர் மெதிச்சது உங்களுக்கு தெரியாது அதனால நீங்க உணர்ல அப்ப அதனால நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்கன்னா ஓ இது அவர் வேற நான் வேற இதனால எனக்கு ஒன்றும் தெரியல அதனால நான் உணர்ந்தா மட்டும்தான் உணர்வு அப்படிங்கிற மாதிரி தவறா புரிஞ்சுக்கிட்டு ஆனா உண்மையில இந்த உடலில் இல்லை உணர்வு இந்த உடலுக்குள்ள இருக்கிற உணர்வு அப்படியே இருந்ததுன்னா யாருமே சாக கூடாதுல்ல இப்போ செத்துப்போன பணத்தை உயிர் போயிடுச்சின்னு சொல்கிறோம் உணர்வு போயிடுச்சின்னு சொல்கிறோம் அப்போ உணர்வு அந்த உடத்துக்குள்ள இல்லைன்னு அர்த்தமாயிடுமா அப்போ உணர்வு அந்த பணத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அந்த உடம்பு இயங்கும் உணர்வு வெளியேறிட்டு அந்த உடம்பு இறந்து போயிடுது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறதா அதாவது உணர்வு என்பது இந்த மனம் உடலுக்கு அப்பாற்பட்டது இந்த உடலுக்குள்ள அது இல்லை இந்த மனிதர்க்குள்ள அது இல்லை அது பிரம்மம் அது பூரண பொருள் ஆனால் இந்த உடலும் மனமும் சக்தி மயம்னு சொல்கிறேன் நான் அப்போ இந்த சக்திக்குள்ள இருந்துக்கிட்டு நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் உணர முடியும் முடியாது அப்போ நீங்கள் இந்த கருவியை பயன்படுத்துறது எதுக்குன்னு நான் சொல்கிறேன்னா இந்த அறிவு பரிமாணத்துடைய உயர் பரிமாணம் ஆறாம் பரிமாணத்துக்குள்ளே வரும்பொழுது மட்டும்தான் நீங்கள் இதை பற்றி விசாரம் பண்ணி இந்த மனமல்லனா நான் அந்த சாட்சாத்து உணர்வு அறிவு பிரம்மம்னு நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது உங்களுடைய சுயத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது மட்டும்தான் உங்களுடைய யதார்த்தம் உங்களுடைய உண்மை சொருபம் உங்களுக்கு விளங்க வரும் அதற்கான ஒரு கருவிதான் இந்த உடலும் மனமும் என்று நீங்கள் கருதி கொள்ள வேண்டும் இங்கு வெளிப்படுவதெல்லாம் உணர்ச்சிகள் தான் உணர்வு கிடையாது ஏன்னா இந்த உடல் வாயிலாக ஒவ்வொரு காரியமும் உணர்ச்சி இருக்கின்றது அப்ப உணர்ச்சின்னா என்ன மனம்னா என்னன்னா ரெண்டும் ஒன்னுதான் மனதின் வாயிலாகத்தான் உணர்ச்சி வெளிப்படும் ஆசைகள் வாயிலாகத்தான் ஒவ்வொரு உணர்ச்சிகள் வெளிப்படுகின்றது ஆனால் இந்த ஆசை உணர்ச்சி மனம் என்பதெல்லாம் பிரம்மத்தின் சக்தி அப்போ இந்த சக்திக்கும் பிரம்மத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதனால தான் ஜீவ நான் இல்லைன்னு பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு கடந்த வகுப்புல நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன் அப்ப நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த உடம்புக்குள்ளதான் உணர்வு இருக்குது இந்த உடம்புக்குள்ளதான் உயிர் இருக்குது இந்த உடம்புக்குள்ளதான் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் விட்டுடுங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த ஹோல் யூனிவர்சல் இந்த மொத்த உடலுமே சாட்சாத் ஈஸ்வர மனம் பிரபஞ்ச மனம் அது சக்தி மயம் அப்போ இந்த சக்தியின் வாயிலாக பிரம்மம் தன்னை அறிந்து கொள்கின்றது அப்போ எந்த உடலின் வாயிலாக தன்னை அறிந்து கொள்கிறது சந்திரா என்ற தனிப்பட்ட உடலின் வாயிலாக தன்னை அறிந்து கொள்கிறதான்னா அப்படி கிடையாது இந்த ஹோல் யூனிவர்சல் மூலமாக தன்னை அறிந்து கொள்கிறது அந்த யூனிவர்சல்ல சந்திராங்கிற உடல் ஒரு அங்கம் இந்த உடல் ஒரு அங்கம் மரம் செடி கொடிகள் மிருகங்கள் பறவைகள் எல்லாம் அதனுடைய அங்கங்கள் ஒரு அங்கத்திலே நடைபெறுகின்ற ஒரு காரியத்தை வைத்துக் கொண்டு அந்த மொத்த உடலையும் அது புரிந்து கொள்ளும் அந்த அடிப்படையிலே தான் இங்கு பிரம்மம் தன்னை அறிந்து கொள்கிறதுன்னு நான் சொல்ல வரேன்னே தவிர இப்ப நீங்க உணர்ந்து கொண்டா மட்டும்தான் அது பிரம்மம் தன்னை தெரிந்து கொள்ளும் அப்படின்னு நினைக்கிறது உங்களுடைய அறியாமையுன்னு நான் சொல்றேன் அதை நன்கு புரிந்து ஆக நீங்க வர வேண்டியது ஈஸ்வரத்தன்மைக்குள்ள முதல்ல வரணும் நான் இந்த பூரண உடலாக இருக்கின்றேன் இந்த மொத்த யூனிவர்சலும் நான் தான் நீங்க அந்த ஈஸ்வரத்தன்மைக்குள்ள வந்த பிறகுதான் அடுத்த பிரம்மத்தை நீங்க நான் தான் அந்த ஸ்வரூபத்தில் இருக்கிறேன் உணர்வு மூலமாக அதாவது நான் அந்த உடலை வைத்துக் கொண்ட உணர்வில் அறிந்து கொள்ள முடியும் அப்படி புரிஞ்சுக்குங்க அதாவது பிரம்மம் தன்னை உணர்ந்து கொள்வதற்காக இந்த பிரபஞ்ச உடலை உண்டாக்கி இருக்கிறதுன்னு புரிஞ்சு கொள்ளுங்க ஈஸ்வரத்தன்மைகள் என்ன இந்த ஹோல் யூனிவர்சல் தான் விராட்டா இருக்குது பிரபஞ்சமா இருக்குது ஈஸ்வரனா இருக்குதுன்னு சொல்றேன் அப்ப இந்த ஹோல் யூனிவர்சல்ல நீங்கள் நான் ஆடு மாடு செடி கொடிகள் இங்கே இருக்கிற கோடானு கோடி ஜீவராசிகள் சூரியன் சந்திரன் என்ன வேறு எல்லாமே இந்த யூனிவர்சல்குள்ளே இருக்கல அப்போ எல்லாமே ஈஸ்வர உடம்பு தானே இதையே நீங்கள் பிரித்து பார்க்குறீங்க பிரித்து பார்க்குறதே உங்களுடைய அறியாமையுன்னு நான் சுட்டி காட்டுறேன் எதிரில் வேற ஆளாக பார்க்குறதும் எதிரில் இருக்கிற வேற மாதிரி பார்க்குறதும் உங்களுடைய அறியாமை தான் உங்களுடைய உடம்புல ஒரு பகுதி அது அதாவது காரியத்தை செய்யட்டும் அந்த உடம்புலேருந்து உணவு இந்த உடம்புக்குள்ளே வந்ததுன்னா இப்போ வெளியே விளைச்சல் ஆகிற பயிரில்ல அரிசி வருது அந்த அரிசியை நீங்க சமைச்சு சாப்பிட்ட உடனே அந்த அரிசி என்ன பரிமாணத்துக்கு மாறிச்சு உடம்பா மாறிடுச்சு அரிசியா இருந்தது இப்ப சாப்பிட்டு ஒரு உடம்பா மாறி கிடக்குது நீங்க என்ன அது அரிசி இந்த உடம்பு இது தண்ணி அது தனினு நினைச்சு பிரிச்சு பாக்குறீங்க நான் என்ன சொல்றேன் இந்த பிரிவினை எல்லாம் மனம்தான் கத்துக்கிட்டு இருக்குது அறிவுக்கு இது சம்மந்தம் இல்லைன்னு சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கணும் அரிசி வந்து இந்த பாடியா மாறிச்சுங்கிறது உங்களுக்கு தெரியல ஏன்னா நீங்க உணவுனால வளர்ந்ததுதானே அன்னமய கோசம் அப்ப வெளியிருக்கிற சாப்பாடுனால இந்த பாடி வளர்ந்துகிட்டு இருக்குதுன்னு தெரியாம நீங்கள் சாப்பாடு வேற நான் வேறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க நான் என்ன சொல்கிற சக்தி மாற்றம் நடக்குது இந்த சக்தியிலிருந்து இந்த சக்திக்கு மாறிக்கிட்டு இருக்குது அப்போ இதுவா உண்மை இது உண்மை இல்லை இதை நீ நம்பிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காத இந்த உடல் நான் இந்த மனம் நான் இதில் போய் சிக்கிங்க இதெல்லாம் வந்து போகிற சமாச்சாரம் இது மாறிக்கிட்டு இருக்கிற சமாச்சாரம் அஞ்சு வயசு குழந்த அப்படியே அஞ்சு வயசுலேயே இருக்காது ஐம்பது வயசு நூறு வயசு ஆகி ஒரு நாள் அது இல்லாமல் போயிடும் இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கிற சமாச்சாரத்துல ஏன் போய் சிக்கிக்கிறீங்க உண்மையில் நான் யாருன்னு விசாரம் பண்ணுங்க அந்த உணர்வு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இதை உடம்பையும் மனசையும் விட்டு வெளியே வந்துடுவீங்க அப்போ தான் நீங்கள் உணர முடியும் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் அந்த உணர்வை நான் இப்பயும் அனுபவிக்கணும்னா எப்படி முடியும் உங்களுக்கு லட்டே நான் கையில் கொடுக்கல நீங்கள் ஒரு ஒரு பூந்தி துண்டை சாப்பிட்டுட்டா டேஸ்ட்டு தெரியுதுன்னா எப்படி தெரியும் நீங்கள் லட்டே வாங்கலை என்ன கையில் லட்டை வாங்கினா தான் ஒரு டேஸ்ட்டை பார்த்துட்டு இவ்வளோ அற்புதமாக இருக்க இந்த லட்டு அப்போ முழுசாக சாப்பிட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் கிட்டே கேட்பீங்க இப்போ என்ன நடக்குதுங்க நீங்கள் மைண்டுக்குள்ளே சிக்கிட்டு வரைக்கும் நீங்கள் அனுபவத்துக்கே வர முடியாது நீங்க அனுபவிக்கிற அனுபவங்கள்லாம் ரொம்ப டேஸ்ட்லெஸ் சமாச்சாரம்ங்கிற நான் சும்மா ஏதோ சக்கரைய கொஞ்சம் நக்கி பார்த்து நான் லட்டு சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதனால உண்மையான யதார்த்தத்துக்கு வாங்க ஃபஸ்ட்டு நீங்க அறிவு அறிவு அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தைய கூட நடைமுறைப்படுத்துங்க நான் பிரம்மம் அப்படிங்கிறத எப்படி நான் பிரம்மம் நான் உணர்வா இருக்கிறேன் நான் இருக்கிறதுனால தான் எல்லாம் இருக்குது நான் ஏன் இந்த உடம்புலையும் மனசுல போய் சிக்கிறேன் அப்புறம் நான் இந்த பாடி இந்த மனம் ஏன் நான் என்னை பிரிச்சு பார்க்கறேன் இந்த ஹோல் யூனிவர்ஸில் நான் தானே அப்போ விராட் சூர்ம நான் இருக்கும்போது எனக்கு ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள் அப்போ இந்த மனம் தான் இதெல்லாம் சிந்தனை பண்ணுது இந்த அஜ்ஞானத்தை நான் ஃபஸ்ட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் விட்டுட்டு நீங்கள் உணர்வாகவும் அறிவாகவும் அந்த பார்ப்பானாகவும் இருந்து அப்படியே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்குள்ள அப்படியே மாற்றம் நடக்கும் இந்த மாற்றம் நடக்க நடக்க நடக்க தான் அந்த உணர்வு மயமாகவே பிரகாசிக்கிறது தெரியும் நீங்கள் அதுக்குள்ளே வராமல் நீங்கள் மனதளவில் சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் விடுபட முடியாது ஸோ இப்ப நீங்க எப்படி இந்த நான் இருந்து உணர்வா மாறணும் அறிவா மாறணும்னா இதுவே இந்த பாடத்திட்டத்தினால்தான் நீங்க மாற முடியும் வேற எந்த பயிற்சி பண்ணாலும் நீங்க மாற முடியாதுன்னு அதையும் நான் ஒளிப்படையா தான் உடச்சு சொல்றேன் ஏன்னா இப்ப நீங்க தியானம் பண்றதுனால நான் உணர்வா மாறிட்டேனா நான் பிரம்ம ஆக முடியாது ஏன்னா அந்த தியானம் பண்ற மணி ஒரு மணி நீங்க அமைதியா இருப்பீங்க அப்படியே அந்த உணர்வா இருப்பீங்க தியானம் கலைஞ்சு எழுந்த உடனே வெளியே வந்த உடனே அம்மா ஒண்ணு ஏதோ ஒன்று தப்பா செஞ்சிருப்பாங்க உடனே உங்களுக்கு கோவம் வந்துடும் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவங்ககிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருவீங்க போச்சா இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் தியானம் பண்ணி மீதி இருபது மணி நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தாலும் எதாவது பலன்ருக்கா கிடையாது சரி கோயிலுக்கு போகிறேன் எனக்கு மனசு அமைதி வேணும்னு போறீங்க அங்கே போய் ஒரு ஒரு மணி நேரம் கோயிலுக்குள்ளேயே இருந்து பகவானை வழிபாடு பண்ணுறீங்க அந்த ஒரு மணி நேரம் அமைதியும் ஆனந்தம் இருக்குதான் செய்யுது அந்த உணர்வுல ஒன்று இருக்கீங்களா இல்லைன்னு சொன்னல வெளியே வந்த மறுபாடி திருப்பி நீங்கள் உணர்வு இல்லை நான் சொல்ல வர சப்ஜெக்ட் என்னென்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு அதுவே தான் அப்படிங்கிறத ஆனந்தமயமா என்ஜாய் பண்ணோம்னா நான் நான் நான் வந்து ஒத்துணும் எனக்கு சந்திராதான் வச்சாங்க எனக்கு அப்படித்தான் இத்தனை வருஷமா எனக்கு நீங்க திடீர்னு என்ன இந்திரான்னு கூப்பிட்றீங்க நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் நீங்க எப்படி அடம் அந்த வேலையை இப்போ செஞ்சிட்டு நான் பிரம்மம்னு உங்களுக்கு சொன்னா நான் பிரம்மம் இல்லை நான் இந்த பாடி இந்த மைண்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுதான் உங்களுடைய அறியாமையை நான் சுட்டி அதனால இதுல விடுபட்டு உங்களுடைய பூரணத்துவத்தை நீங்க அனுபவமாக்கணும்னா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள்னு விடுங்கிறேன் இதை லீவிட்டு அதெல்லாம் பூரா தூக்கி வீசணும் வீசறதுக்கு உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது ஏன்னா அந்த மனந்தானே சித்திக்கிட்டு இருக்குது அதனால் அதை விடுபட பாருங்கள் வரும் கொஞ்சம் இப்போ அடுத்தடுத்த கிளாஸில் இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணுவேன் அதாவது கால தேசங்களை கிடக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுப்பேன் அப்போ வந்து நீங்கள் அதெல்லாம் கடக்கும்போது நீங்கள் இருப்படியே இருப்பீங்க ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டு லாஸ்ட் கிளாஸில் டச் பண்ண நபருக்கே ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டுக்குள்ளே நீங்கள் வராமல் நீங்கள் விருப்பாக முடியாது ஏன்னா நீங்கள் வந்து மைண்டில் மைண்டு என்ன பண்ணோம்னா வினாடிக்கு வினாடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஆனால் இருப்பு வந்து சேஞ்ச் ஆகாது சேஞ்ச் ஆகிட்டால் அது பிரம்மம் கிடையாது ஆனால் சேஞ்ச் ஆகிறது எது சக்தி சக்தி தான் வந்து சாப்பாடாக இருந்து இன்னைக்கு உடம்பாக மாறிடுச்சு சக்தி தான் இன்றைக்கி வேற வேறு பரிமாணத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் பிரம்மம் மாறவே மாறாது அது அப்படியே எப்பும் இருக்கும் எங்கும் இருக்கும் எல்லாம் இல்லாமல் இருக்கும் அதை அசைக்க முடியாது அதை ஒடுக்க முடியாது அதை ஒழிக்க முடியாது ஏன்னா இது பூரணத்துவம் அந்த பூரணத்துக்குள்ளே நீங்கள் கையே வைக்க முடியாது எந்த இடத்துலையும் அதை டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு பூரண பொருளில் வெளிப்பட்ட சக்தியை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை உண்மன் பிடிச்சிக்கிட்டு இருக்க வரைக்கும் நீங்கள் எப்படி பூரணமாக மாறுறது உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் பூரணம் தான் ஆனால் நீங்கள் சக்தியாக அதுதான் நான் நினச்சிட்டு இருக்கீங்கிறது இந்த கிளாஸ் மூலமாக உங்களை விடுவிச்சு விட போகிறேன் அதனால் இந்த ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்ன அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம கால தேசங்கள் எப்படி கிடக்கிறது இதெல்லாம் நம்ம அடுத்த டாப்பிக்கில் போகும்போது இந்த மூணு கிளாஸில் முடிச்சிடுவேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த நடைமுறைக்கு கொண்டு வரும்போது நீங்கள் அந்த அனுபவத்துக்கு வந்துடுவீங்க ஆனால் நான் இந்த பத்து பாடத்திட்டங்களையும் முடித்தாலும் நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்கணும் ஏன்னா இங்கே சிரவண மனநல நிதித்தியாசனம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த வேதாந்தம் வந்து அதை தான் மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டும் ஆனால் அவங்க சொல்கிற சிரவண மனநல நிதித்தியாசனம் வந்து ட்ரெடிஷ்னல் சப்ஜெக்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாக காலம் போயிட்டே இருக்கோம் ப்ராக்டிக்கலுக்கு வர முடியாது இங்கே ப்ராக்டிக்கலை கொடுத்துட்றேன் உங்களுக்கு நீங்கள் எப்படி அனுபவம் இறைவன் நான் தான் எப்படி அனுபவம் இந்த கிளாஸ் முடிப்பேன் அதனால் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் புரிக்குமே நான் அடுத்தな கிளாஸ் மீண்டும் மீண்டும் கேளுங்க நிச்சயமா நல்லா புரியும் ஒரு தெளிவு வந்துருவீங்க கரண்ட் பகுதிோடு ஒரு வரிய முடிச்சிடறேன் ரொம்ப நன்றி ஓம் தட்சத் 땡큐 ஃபார் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் நன்றி ஹரி ஓம் ஜெய் குருப்ரே